கேவலம் சாப்பிட கோட்றச்சே என்ன சமைச்சிருக்கேன்னு கேட்டுவிட்டுக் கோடுறோம் தெரிஞ்சென்று சாப்பிட்டால் நன்னா இருக்கும்னு க்ஷேரங்களை தெரிஞ்சென்று தரிசனம் பண்ணினால் எவ்வளவு சிறப்பாக எவ்வளவு ஆனந்தமாக எப்படி இருக்கும் ஒவ்வொன்றையும் நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு இந்த வரலாற்றை எல்லாம் சிறப்பாக அமைத்து கொடுத்திருக்கின்றார்கள் ஆரே நாளில் சிவபதம் பெற்றவர் சிவன் பேர் இவன் பேர் இல்லை இரண்டர கலந்து நின்றவர் திருக்கண்ணப்பர் நம்முடையதான இந்த மகிமை மிகுந்த தபம் மிகுந்த மண் உலகிலே பொத்தப்பி நாட்டில் உடுப்பூர் என்றதான கிராமத்தில் வேடுவர் ஜனங்கள் மலிந்து பெருகி வாழ்ந்த காலத்திலே அந்த வேடுவர் குலத் தலைவனாக ராஜா மாறி என ஒன்றை நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு பொறுப்பை வாழ்க்கை இருந்தால் அவர் ராஜான்னு பேர் அந்த காலத்தில் எல்லாரையும் தாங்கி எல்லார் குறையும் நீக்கி அறம் காழ்த்தவர்கள் இந்த தேசத்தை ஆண்ட மன்னர்கள் இப்போ எல்லாருமே இந் மன்னர்கள் ஆகிட்டோம் போ ஆணு பொண்ணு எல்லாரும் ராஜா ராணியாக இருக்கும் அப்போது தர்மம் ரட்சிக்கிறது தானம் செய்கிறது தெய்வ திருவருள் பெறுவது என்பது ஒத்தத்திற்கும் இருக்குதுன்னு அர்த்தம் ஒவ்வொரு ஒவ்வொருவருக்கும் என்ன பொறுப்பு இருக்குன்னா அடுத்தவர்களுக்கு உதவ வேண்டும் இந்த நியத்து இருக்குது பொறுப்பு நமக்கு வந்துடுறது அப்படி இந்த வேடர்கோல தலைவனான புவிந்த ராஜா அனுஜிதே ராஜா அனுஜிதேமயா நாம் அத தர்மானா சாதுஜி உத்தரப்பிரதேசம் இந்த உடுப்பூரில் வந்து நாகோநாமாதிபஸ் தஸ்ய நிஷாத குலவல்லபா வேடர்குல தலைவனாக நாகநாகன் பேர் அவனுடைய மனைவிக்கு பேர் தந்தா நாம்னி நல்ல குலபதியான ஒரு பெண்மணி அவளுக்கு பேர் தந்தான்னு பேர் தந்தம் தந்தை தமிழ தத்தைன்னு அவளுடைய மொழி அவ்வளவு இனிமையாக இருக்குமா தந்தா நாம்னி ஷபரி இந்த வேடர் குல மனைவி ரொம்ப நல்லவன் அவன் ரொம்ப கொடுமையான தொழிலை வாழ்க்கை குலத்தொழிலாக அமைஞ்சு கொடுத்தோம் மிருக வேட்டை விலங்கு வேட்டையின்னு சொல்கிறான் கொள்வது பிடிக்கிறது அறுக்கிறது விரட்டுறது இதெல்லாம் உண்டு அதனால் கொடுமை தொழிலாகிய காணவர் அருணகிரி சொல்லும் பொழுது கூட அவள் குடும்பத்தில் போய் பொண்ணை எடுத்து இடா கொடும் தொழிலையே வச்சுருக்காள் அவன் கொடுமை தொழிலாகிய காணவர் மகிமை கொலை அவர்கள் மகிமை பெரும்படியாக அவர் குடும்பத்தில் போய் ஒரு பொண்ணு எடுத்து கல்யாணம் பண்ணிட்டு கேன்னார் வள்ளியோடு சேர்ந்து இப்போ என்ன ஆச்சுன்னா இவா குடும்பத்துக்கு குலதெய்வம் முருகனும் வள்ளியும் ஆயிட்டா இந்த நாகன் வேடனுக்கும் தத்தைக்கும் குழந்தைகள் இல்லை வேடர்களுடைய அன்பையை சம்பாதித்தவர்கள் எல்லோரு மனமும் அந்த மன்னன் நாகன் தலைவனிடத்திலே ரொம்ப அன்பு பூண்ட உள்ளமாக எல்லோரும் இருக்கா அந்த அன்பினாலே தங்கள் தலைவனாகிற இந்த வேடுவனுக்கு நாகனுக்கு குழந்தை இல்லையேன்னு இவா குடும்பத்தில் மாத்திரம் இல்லை நாட்டு மக்களும் வருத்தப்படுறலாம் அதுதான் நல்லது ஒத்தருடையதான குறை தீர வேணும்னு எல்லாரும் நினைக்கிறதுன்னா அப்போ எல்லாருடைய நல் உள்ளங்களும் ஆண்டவர் இவர் எல்லாருடைய உள்ளத்தையும் ஆளுகின்ற தன்மையும் நிறைந்தவர் அதனால எல்லாரும் இவருடைய அன்பிலே நிறைந்து இருக்கின்றார்கள் ஆகினால்தான் அவ என்ன பண்ணுவாளாம் முருகப்பெருமானுடைய சன்னிதியில் வள்ளி தேவிக்கு அலங்காரங்கள் செய்து அபிஷேகம் செய்து முருகனை கொண்டாடி எங்கள் ஐயனே எங்கள் குலதெய்வமே உங்களை நாடி நாங்க வந்ததுக்கு காரணம் எங்கள் மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும் என்ன பிள்ளைகளா பேதை என்பார் பெருவாக்க வேண்டாம் என்பார் கள்ளம்லா எங்கள் கோயில் கருத்தறிந்து அருளும் அம்மா தரணியில் வாழன் என்றார் தன்னை தனி நூறு கொண்டார் ஆரணிய விடங்கருக்கு எங்கள் மன்னவனுக்கு குறை தீர பேர் அருள் புரிய வேணும்னு பிரார்த்தனை பண்ணினா அப்போ என்ன பண்ணினா அங்கே போய் ஸ்நானம் பண்ணுவலாம் அந்த பொண்ணும் ஆறு நாகனுடைய மனைவி ஸ்நானம் பண்ணிவிட்டு அந்த வேடுவர் குலத்து விருத்தைகள் இருக்காங்க வயசான பெண்மணிகள் அவளுக்கெல்லாம் முத்து மணி இந்த நரிக்கொம்பு இதெல்லாம் வச்சு அவளுக்கு எது கிடைக்கிறதோ உயர் பொருட்கள் அதெல்லாம் வச்சு தானமாக கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணுங்கோ தாம்பூலம் கொடுத்து நமஸ்காரம் பண்ணி குழந்தை பிறக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்கோ இங்கே வம்சவருத்தியாகணும்னு ஆசீர்வாதம் பண்ணுவோம் அப்படின்னு போய் கேட்பலாம் அப்படி கேட்டு கேட்டு கேட்டு அந்த தேவியை வந்தனமுன்னி நமக ஸ்ரீமல்யை நதக்கல் பவல் நமகஸ்ரீவல்யை நதக்கல் பவுவல் அமலரூப்பின் அப்ரமேய நமக ஸ்ரீவல் ாயைரச்சிாயை தியாகராஜனுக்கு மாட்டு பொண்ணேன்னு பாடுறான் தியாகராஜவனுடைய மருமகள் இல்லையா முருகனுடைய மணியாட்டியே எங்கள் குலத்து தெய்வமே ஸ்ரீவல்யாச்சப் பிரசாதேனே இந்த வல்லி தேவியுடைய பிரசாதமாக கர்ப்பதி ஆனாலாம் பத்து மாசம் ஆச்சு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது ஆண் குழந்தை பிறந்த உடனே குழந்தை நல்ல புஷ்டி துஷ்டியா இருந்தது சில பேர் சொல்லுவா ரொம்ப மாசம் ஆடுக்குள்ள பிறந்துட்டான் காப்பாத்துறதுக்கு ரொம்ப பாடுபட்டுட்டோம் எத்தனை வருஷம் கழித்து குழந்தை இல்லாத ஈஸ்வர பிரசாதமாக வல்லி பிரசாதமாக ஸ்கந்த ஆ பேர் அருளால் பிறந்திருக்கான் குழந்தையே நல்ல முறுக்காக இருக்கான் குழந்தை புறக்கரைச்சியே இந்த வழகுழான்னு கையை கையை தொட்டால் இந்த கை தாங்கி அப்படிலாம் இல்லையா துண்ணுன்னு இருந்தானான் யாரே திண்ணான்னு ஆடாம் அதே நாமகரணம் ஆயிடுத்துருந்தார் இந்த வேடப்பிள்ளைக்கு திண்ணங்கிற பெயர் வந்து தான் விசேஷமாக வளர்ந்தார் பொங்கல் இட்டார்கள் முருகனை பிரார்த்தித்தார்கள் எல்லாம் சந்தோஷப்பட்டா கிடுகிடுன்னு குழந்த ஒரு குறையும் இல்லாத வரணா ஏன்னா வைத்தியநாத சுவாமியினுடைய பிள்ளையோ முருகன் அந்த முருகனுடைய அருளால் பிறந்தவனோ பெரிய மருத்துவ குடும்பம்னா அது எல்லாரும் வைத்தியர்கள் அங்கே பேர சொன்னா பிணி ஒரு மனக்கவலையோ துக்கமோ சரீர ரோகமோ வந்துதுன்னா ஸ்கந்தானம் நினைச்ச அந்த கவச்சத்தை பாராயணமணினா தலைவலி சத்த தேவலையாயிரு நம்பிக்கையோட இந்த வழியும் நினச்சிட்டு அதையும் நினைச்சுட்டா விடவே விடாது ஜென்மஜென்மம் ஒரு நம்பிக்கையோடு செய்யணும் பூமியிலேயே நம்பிக்கை தான் நம்ம வாழ வச்சுன்னு இருக்கு கொண்டு ஆற்றலை கொடுக்குறார் சமைச்சு போடுவோங்கிற நம்பிக்கையில் தானே கொடுக்குறார் இல்லையா பூமியில் நடக்கிறோம் பூமி காப்பாற்றுவோன்னு தானே நடக்கிறோம் எங்கேயாவது திடீர்னு கால் வாங்கி உள்ளே எழுத்து விடுவான் நான் நடக்கிறோம் அதனால் வாழ்க்கையே நம்பிக்கையில் தான் இருக்குது அதனால் இந்த தெய்வ நம்பிக்கையினால குழந்தைக்கு ஒரு ரோகம் கிடையாது அரோக சரீரமாக இருக்குது வஜ்ஜர சரீரமாக ஜென்மம் அஞ்சு வயசு அவளுக்கு அஞ்சு வயசில் கலை பயிலுவதுன்னு ஒரு தர்மம் உண்டு அந்த முறையிலே வேடர்குல ஆசிரியர் ஒருவரிடத்துல இந்த குழந்தைக்கு வில் வித்தை வாழ்வித்தை மிருக வேட்டையாடுவதற்குரிய தர்மங்களெல்லாம் கற்றுக் கொடுக்க முடியா வைக்கிறான் அவளுக்கும் குரு தரிசனம் உண்டு குரு பக்தி உண்டு குருவினால் கலை அடைந்தோங்கிற உணர்வு உண்டு குருவாக்கியம் மீறாத தர்மம் உண்டு எந்த இனமாக இருந்தால் என்ன தர்மத்துக்கு ஜாதி குலம் கோத்திரம் உண்டா ஒரு தர்ம நியதிக்கு ஏதாவது ஒரு தாழ்வு ஒரு உயர்வு உண்டா சமம் தர்மங்கிறது பொது விதிங்கிற அபரங்கும் பொது தர்மம் அப்படி இவன் இவர்கள் நடந்து கொண்டார்கள் பதினாறு வயசாச்சு சுறுசுறுப்பாக இருக்கான் பிள்ளைக்கு பதினாறு வயசாச்சு அம்பாவுக்கு அப்பாவுக்கு ரொம்ப தளர்வு வந்துடுதும் அம்மாவும் பிள்ளை மாதிரியும் சுறுசுறுப்பாக அப்பாவும் இருக்க முடியுமா ஏப்பா பசாத குழந்தை கேல கெடுக்கிடுன்னு கோயிலுக்கு போயிட்டு வாங்கல ஏடா அதெல்லாம் அந்த காலையில் என்னடா முடியலடா எழுந்திருந்தால் ரெண்டு பேர் கைப்பிடிச்சி தூக்கி இறக்கிக்குவாங்க ஒன்னமாதிரி நான் சுறுசுறுப்பாக இருக்க முடியுமா ஷிலாத்தில் பார்க்கலாம் புள்ள உட்காந்துன்னு அப்பாவை ஏவின்னு இருப்போம் கொஞ்சம் அது எடுத்துன்னு அவங்களை இந்த நோட்டேன் இந்த புக்ஸ் எல்லாச்சை கொண்டு கொடுங்க எதோ இவன் கழகம் மாதிரி உட்காந்து விடுவோம் பிள்ளையே ஏவின்ண்டே இருப்போம் இது விரோத தர்மமாக இருக்கே இப்போ கொண்டு கொடுக்குறேன் நாளைக்கு போது முடிஞ்சால் எடுங்கப்பா என்ன நின்றுன்றி கேளுமோ இதை வந்துட்டேன்ப்பாவேன் தலையில் எழுத்து அவனுக்கு சொல்லி கை கட்டி அவங்கிறதை கொண்டு போய் கொடுத்துட்டு இவருக்கு வை வயசாகிடுது விரத்தாபிய அடைஞ்சி ரொம்ப தளர்வு சோறு வேட்டைக்கு செ அதிகம் செல்லாதபடினாலும் மிருகங்களுடைய உற்சாகம் ஜாஸ்தியாகிடுது ஆகவே வேட்டைக்கு போகணுமே என்ன பண்ணுறதுனால் இனிமேல் என் மகனுக்கு நான் இளவரசனாக இந்த அதாவது இந்த பொறுப்பிற்கு அவனை உரியவனாக ஆக்கிவிடுறேன்னால் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் திண்ணன் அதில் ரொம்ப சிறந்தவன் உயர்ந்தவன் வெற்றிகரமாக எந்த காரியத்தையும் செய்து முடிக்க பல்லவனு சொல்லிட்டான் ஆகவே திண்ணனுக்கு அவளுடையதான குல தர்மப்படி இந்த புலினகம் நரம்புகள் இதெல்லாம் கொண்டு வந்து வெற்றி அவளுக்கு கங்கண தாரணங்கள் உண்டு மந்திரங்கள் உண்டு வாழ்த்து வார்த்தைகள் உண்டு வாழ்த்தும் வார்த்தைகள் இதெல்லாம் சொல்லி குல வந்து இவருக்கு திண்ணனுக்கு பண்ணி எல்லாம் கையில் ரக்ஷாபந்தனம் பண்ணி சூரியன் நடு வானில் விளங்கும் பொழுது வெற்றியை தரும் வேலையப்பாயுது நீ வேட்டைக்கு செல்வாயாகனு நல்வாழ்த்து கூறி இவனை வேட்டைக்கையே அனுப்புகிறான் கணகன கணகணன் பறை ஒலிகள்லாம் ஒலிக்கின்றதே திண்ணன் புறப்பட்டு செல்லுகின்றான் தன் ஒருமைந்தன் இறை அருளால் பிறந்தவன் வெகுநாள் கடித்து பிறந்தவன் அந்த பிள்ளையை விட்டு பெரிய இவருக்கு மனசு வரல அவன் புறப்படும்போது அருகே சென்று உடம்பு பார்த்துக்கோ ஜாகிரதப்பா அது பண்ணி இதை பண்ணுன்னு தடவி கொடுக்கிறார் உச்சி முகருகின்றார் க பையன் கையை பிடிச்சிக்கிறார் கன்னத்தில் வச்சுக்கிறார் முகத்தில் முகமாக வச்சு முத்தமிடுறார் அந்த புத்திரனுடைய அவன் தன்னை விட்டு போகிறான வேட்டைக்கு வந்துட போகிறான்னு நினைச்சென்று இவர் எல்லா அந்த கொஞ்சல்லாம் செய்கிறார் அவனுக்கு ரொம்ப உற்சாகம் அவன் டாட்டா காட்டிட்டு புறட்டுவிட்டான் பையனை உத்தியோகத்துக்கு அனுப்பிச்சரிச்சு அப்பா தான் ரெண்டு தரம் கர்ச்சிப்படுத்து கண்ணை கண்ணை தொடரைச்சின்னு பார்த்துக்கூடா நல்ல இடத்துல சாப்பிட்றா நல்லபடியாகறா என்ன நல்ல இடம் இவனுக்குன்னு தனியாக அங்கேயாது நல்ல இடம் ஆகாத வைக்க போகிறான் இருக்கிறத இவனும் சாப்பிட வேண்டியது தான் உடம்ப பார்த்துக்கோ உடம்புக்கோனா கண்ணை திறந்தா உடம்பு தானே தெரியுது சில பேர் சொல்கிறான் உடம்பை நன்னா பார்த்துக்கோம்பா என்னத்தை நன்னாக நம்ம பார்த்துக்கிறது அது மாதிரி அவன் அந்த பிள்ளையினுடைய ஒரு ஆனால் பிள்ளைகள் என்ன பண்ணுறதுன்னா சரி சிறுப்பா இத்தனை படிச்சு என்னப்பா பைத்தி மாதிரி அழுதுனு இருக்கேன் பைத்தி வாங்கிவிட்றான் இவன் அவன் கண்ணால் ஜெயலமிட்டா பைத்தியம் ராங்கம்மா என்னப்பா பைத்தியம் மாதிரி கண்ணால் அழுது அழுதுட்டுருக்கேன் நான் ஃபோனு உடனே ஃபோன் பண்ணுறேங்கிற மாதிரி பண்ணுடா பண்ணுடான்னு நாலு தோறும் கத்துடாருவர் அப்படி ஒரு அந்த பிள்ளையை விட்டு பிரிய முடியாதவனாக நாகன் விலகியின் பிள்ளை பிரிந்தானவனை விட்டு வேடர்கள் கூட்டங்களோடு இளைஞர்கள் படை அதோடு புறப்படுறான் தாலை ஒலியும் தப்ப தப்பொலியும் முழங்க பெருவனம் வந்தான் இந்த பறிவுரியெல்லாம் கேட்டு வன விலங்குகள்லாம் தாறுமாறுமா ஓடுறது அந்த பக்கமும் இந்த பக்கமும் எதிரியும் புதிரையும் ஓடுறது இந்த சப்தத்தை கேட்டு சிங்கம்புதிகளெல்லாம் ஓடவும் வந்தவுடனே முதல் வேலையாக நாணன் என்ற நண்பனும் காடன் என்ற வேடனும் ரெண்டு பேரும் உற்ற நண்பர்கள் தென்னனுக்கு பல பேர்கள் பல நூற்றுக்கணக்கான பேர் வந்திருக்கா இவா ரெண்டு பேரும் ரொம்ப அவனுக்கு ஆப்தமானவா தென்னா ஒரு வேளை முதல்ல செய்யணும் நீ பாட்டுக்கு விலங்கு வேட்டையை நடத்து நாங்கள் இங்கே ஒரு வேலை செய்கிறேன் என்ன பண்ண பொருள் வலை விரிக்க போகின்றோம் ஏ எதற்கு வலையில் பெரும் பெரும் பந்திகள் வந்து வீழும் நமக்கு உணவுக்கு அதுதானே தேவை அதனால் முதல்ல அதை சம்பாதிக்கணுமோ பெரிய வலைகள் காட்டலை மரங்களுக்கு மரம் ரொம்ப நுண்ணியதான அந்த இணைவுகள் கொண்டதான ஒரு வலை மரத்துக்கு மரம் கட்டலாம் அந்த கொடியிலேன்னு இந்த கொடி வரலாம் பந்திகள் ஓடி சென்றால் அதில் மாட்டும் பிடிச்ச விடலாம் இப்படி ஆச்சரியமான முறையில் வேட்டையாடி நான் திண்ண வேட்டையாடி நான் अंगई कलंग वळीत वेटयाडीन कारडी मान पुली सिंग्यं कारडी मान पुली सिंग्यं कारडी मान पुली सिंग्यं पन्दी गाटीले तिरी मा तंगम கடமை முதல் விலங்குகள் கூட சறிய உடல் முரிய தொடை வீர தீடர்க்கரி கூட சறிய உடல் முரிய தொடை வீர தீடர்க்கரிய உடல் சறிய கூட சறிய உடல் முரிய தொடை வீர தீடர்க்கரிய बेटையாடி நான் இந்த பாட்டெல்லாம் வா வேட்டையாடுற மாதிரியே வச்சுருக்கா டபார் டபார்னு இப்படி போய் அப்படி போய் திரும்புகிற மாதிரி இதான் இந்த இந்த ஹரிக்கத்தையில் ஒரு விசேஷம் இசன விஷயங்களும் சங்கீதங்களும் பெரிவா காலங்களில் அது அதுக்கு தகுந்த மாதிரி ராகம் பாவம் லயம் எல்லாம் வச்சு பண்ணியிருக்கா அற்புதமாக வேட்டையாடினான் இப்படி வேட்டையாடும்பொழுது விலங்குகள் எல்லாம் நடு நடுங்கி படபட படபடன்னு ஓடுறதுங்குறதும் நல்ல பெருத்த பன்றி முழு முழுன்னு இருக்கு நாலு காலையும் பூமியை வச்சு பூமியை கீறிண்டு இந்த குழம்புகள்னால வேகமா வந்தது இவாளுடைய ஆயுதங்கள்ல மாட்டப்படாது இவாழ்கிட்ட மாட்டப்படாதுன்னு ஓடுறது மெல்லிய வலை இதை தடுத்து மாட்டின்னு சொல்லு வலையில் சிக்கின்ற உடனே ஆஹா நல்லதொரு பன்றி காடான்னு கூப்பிட்டான் இந்த தின் இந்த நாணம் கூப்பிட்டான் காடன் திரும்பி பார்த்தா அடே பன்றி இவா கூப்பிட்டு சென்று அந்த விலங்கு அந்த பன்றியை பிடிப்பதற்குள்ளே வலையில் மாட்டிய பன்றியை பிடிப்பதற்குள்ளே ஒரு கனி இமைக்கும் நேரத்தில் கூறிய பற்கள்னால நர நரன்னு கடிச்சு போட்டு ஒரியா பிடிச்சு தப்பிச்சு நம்ம மாதிரி அதுக்கும் தப்பிக்க தெரியும் அதிவேகமாக விரைந்து ஓடித்து ஓடின உடனே தின்னா ஓடுது பண்றின்னா இந்த நாணம் கதனினா காடன்னு சொன்னான் பன்றி ஓடுதப்பான்னா ஓடுதப்பான்னா இவன் ஓட வேண்டியது தானே திண்ணன் ஓட ஆரம்பித்தான் முன்னே பன்றி செல்லுகின்றது பின்னே திண்ணன் செல்லுகின்றான் திண்ணனுக்கு பின்னாடி ரெண்டு பேர் பன்றி அதிவேகமாக போச்சு எவ்வளவு தூரம் போயிருக்கும்னு தெரியாது அத்தனை தூரம் திண்ணன் பரபரப்போடு ஓடுறான் மூச்சு வாங்க அது மூச்சு இறைக்கிறது ஓடுறது இவனும் மூச்சு வாங்க ஓடுறான் நாணனும் காடனும் பின்னாடி ஓடுறான் பெரிய தேக்கு மாறியும் தேக்கு மரங்கள் மேகத்தை போய் இடிக்கிற மாதிரி அவ்வளோ உஷரம் வளர்ந்துருக்கு நெருக்கமாக வேற இருக்குது ஒரே இருட்டாக இருக்கும்ல அதில் இடுக்கலை பூந்து கீந்து போய் ஒரு இடத்துல அப்பாடா நம்ம துரத்தர் மனுஷன் இங்கே வரமாட்டான் ஒருத்தரு கண்ணுக்கும் தெரியாதுன்னு அங்கே போய் நின்றுது தென்னனுடையதான கண்களுக்கு பன்றியினுடைய வேகம் நடை அதை செல்லும் இடம் அத்தனையும் ஒரு வீடியோ இது வழியாக தான் போயிருக்கு இப்படி தான் போயிருக்கு பளிச்சின்னு படம் தெரிகிறதுக்கு என்ன காரணம்னால் ஒரு பொறுப்பில் உணர்வோடு இருக்கும் பொழுது அது நம்முடைய புலன்களை விட்டு நகராறு அதனால்தான் பகவானையே நோக்கும்பொழுது நம் உணர்வுகள் அங்கேயே இருந்தால் யார் வந்து இந்த உடலையோ உணர்வையோ தட்டினாலும் நகரவே நகராது அது பூஜை பண்ணிகிட்டே இருக்கிறச்சியே ஒசருக்கு நிமிந்து பார்த்தா ஃபேன் உடலேங்கிறார் வேண்டிய கரண்ட்டு நின்று போயிருத்தா பாருங்கிறார் லடா சேத்த விசிறுங்கிறார் இவர் பண்ணுற பூஜைக்கு அந்த அம்மா வேறு கைங்கரியம் விசிறி ஏன்னா புற நோக்குகள் நிறைய இருந்தால் பூஜை எப்படி ஓடும் அதுக்கு மேலே மாமி இன்னுமா பூஜை பண்ணியிருந்தீர்கள் நான் அப்போவே எல்லாம் கொண்டு வச்சுட்டேனேங்கிற முடிஞ்சாச்சும் விடுவான் அவ்வளோ பரபரப்போடும் திண்ணனும் ஓடினான் பன்றி சென்று காட்டின் இடையில் மரத்தின் இடையில் புகுந்ததை கண்டான் அருகே சென்றான் கூறிய வாழை உருவினான் ஒரே குத்து பெருகிய ரத்தத்திலே ஹோன்னு கதிரெண்டும் பன்றி கீழே நாலு காலையும் பரப்பின்னு கீழே விழுந்துடுச்சு அப்பாடா அப்புறந்தான் அந்த பசங்கள் ரெண்டு பேரும் பின்னாடி தின்னா எப்பேற்பட்ட பன்றி எவ்வளோ பெருசு பத்தாலே நாக்கில் ஜலம் ஊர்றது அந்த மாம்சம் அந்த தசைகள் அந்த உடல் கண்ட உடனே அவனுக்கு அப்படியே ஆஹா அவன் சொன்னான் ஏ இழுத்து இழுத்து இவனுக்கடா எனக்கு ரொம்ப சோர்வாக இருக்கே களைப்பாக இருக்கே எவ்வளோ தூரம் ஓடி வந்திருக்கான் தாகமாக இருக்கேப்பா விடாய் தாக விடாய் தாங்கலேன்னா இந்த தேக்கு மரச்சொலை இந்த கா மரக்கூட்டத்தை கடந்து அனுடப்போனா தின்னா ஷல ஷல சலலு அப்படியே ஸ்பட்டிக்கும் போல அந்த நீருக்குள்ளே அடியில் கிடக்கக்கூடிய மணலும் கற்களும் தன் நிறம் காட்டும் அப்படி இருக்கு ஜலம் பழினு எந்த கலக்கமும் இல்லாத அப்படி ஒரு நதி ஓடுகின்றது ஜீவ நதி பொன்முகலியாறு அந்த அந்த பொன்னி நதி ஓடுகின்றதுப்பா பொன்முகலியாருன்னா அப்படியான்னா தண்ணீர்னு சொல்லி நதீன்னு சொல்லி பெருகும் நீரை சொன்ன உடனே படபடுத்து போனான் கிடுகு ஜலத்தில் இறங்கினான் குனிந்தான் ரெண்டு கை ஜலத்தை எடுத்தான் முகத்தில் விட்டுன்னு முதல்ல கழுவி நாலு கை ஜலம் சாப்பிட்டான் உள்ளுக்கும் அந்த புனித நதியின் நீர் உள்ளே சென்றது முகத்தை குளிர வைத்தது கண்ணை குளிர வைத்தது ஷிரத்தை குளிர வைத்தது இவன் தவத்தை எப்பொழுது பலன் என்று ஏங்கி கெடுக்கின்ற தவமும் இன்றுதோ கண்டேன் என்பது போல தலையை நிமிர்ந்தான் காளகத்தி மலையை கண்டான் திரு காலத்தின் இந்த நதியினுடைய கரையில் பெரிய பெருமலை அந்த காலகத்தி மலையை பார்த்த உடனே சொன்னா நானா காடனே என் கண்ணில் இப்படி ஒரு மலைப்படுகின்றதுப்பா இதை கண்ட உடனே எனக்கு என்னவோ செய்கின்றது என் உடம்பைன்னு என் மனசை என்னமோ பண்ணுறது என் உடம்பை என்னமோ பண்ணுறது என்ன பண்ணியிருக்கோம் சொல்ல தெரியாது சில பேருக்கு என்னமோ பண்ணுறது சொல்ல தெரியல எனக்கு என்னமோ பெரட்டுற மாதிரி இருக்குது உருட்டுற அதெல்லாம் பண்ணலை அவனுக்கு நமக்கும் சொல்ல தெரியாத சில வியாதி வந்து உருட்டி விடும் அவனுக்கு அதெல்லாம் இல்லை என்ன பண்ணுறதுன்னான் என்னன்னு தெரியலையப்பா என்ன அதிசயம் என்ன ஓதானோதானே adi sheyam enrariyene enna adi sheyam enavo inda malaiyai kaana eghu the tumbum inda malaiyai kaana ஏகுதே tumbum ellai illadi perugudhe imbamu ena ajai shayum talayil irungal perumbaram talayil irunda oru perumbaram thalli nadi పోణు ధినే రోయన్న అదు చాంతాము ఇరుంబై కవర్వదు పోల చాంతాము ఇరుంబై కవరువదు పోల కాణు ఎన్ నెంజతై యిిరి చాంత్యను சொல்ல தெரியலையப்பா இந்த மலையை பார்க்கறச்சே என் துன்பங்கள் எல்லாம் ஓடுது ஏதோ என்னிடத்துலேருந்து ஒன்று ஓட்டம் பிடிக்கிறது அது என்ன ஓட்டம் பிடிக்கிறது துன்பம் என்னிடத்தில் இருந்த துன்பங்கள் எல்லாம் ஓட்டம் பிடிக்கிறது ஓடுது அடுத்து இந்த இடம் காலின உடனே மற்றொன்று வந்து கூடுது பெருகுது இன்பம்னார் மலையை கண்ட உடனே துன்பம் ஓடுது இன்பம் பெருகுதுன்னார் படிக்கல சாஸ்திரம் தெரியாது வழிபாடு தெரியாது எப்பொருளையும் உணரும் உணர்வும் இவனுக்கு உண்டான்னா அதுதான் பூர்வ ஒரு புண்ணியம் முன்னை தவறுனாலே இவனுக்கு இந்த நிலைகள்லாம் மலையை நோக்கின உடனேயே கிடச்சிது அதுதாங்க ஒரு கோபுரத்தை கண்ட உடனே மனசு சந்தோஷப்படணும் நம்ம அறியாத கை ஒன்று சேரணும் தலை வணங்கணும் இது ஜென்ம புண்ணியம் ஏண்டா கோவிலுக்கு வந்திருக்கேன் கோபுரத்தை பாருறா கன்னத்தில் போட்டுக்கோடா மண்டையில் போட்டால் தேவையில் இருக்கும் ஒன்றும் புரியலேன்னா கண்ட உடனே அந்த உணர்வுகள் பெறுகிறதுனா இதுதான் முன்பு செய்கிற பொருள புண்ணியம் வாஸ்துமாக சகல நன்மைகளும் தெய்வ ஒரு பக்தி இதெல்லாம் ஜென்மாந்திர புண்ணியம் இல்லைன்னா சுவாமி வாசலோடு போனால் கூட நம்ம ஆரையோ பார்த்துட்டு இருப்போம் முன்னை புண்ணியம் இருக்கணும் அந்த புண்ணியந்தான் இந்த வேடனுக்கு பார்த்த உடனே துன்பம் ஓடுது இன்பம் பெருகுது தலையில் இருந்த ஒரு பெரும்பாரம் தள்ளினது போல தோன்றுகின்றது இருந்த ஒரு பெரும்பாரம் சுமை தள்ளப்பட்டது போல இருக்குது அடுத்து சொன்னார் காந்தம் இரும்ப எப்படி இழுக்குமோ கவருமோ அது மாதிரி இந்த மலையை பார்த்த உடனே என் நெஞ்சத்தை இழுக்குது காணும் நெஞ்சத்தை நார் நெஞ்சமா பார்க்குறது கண் தானே பார்க்குறது கண் பார்த்தாலும் நெஞ்சத்தினுடைய கூடுதல் இல்லைன்னா இது போய் இணையலன்னா மஞ்சம் அந்த மனசு நெஞ்சம் ஒன்றுபடலாம் கண்ட பொருள் என்னன்னே தெரியாது இலையில ஏதோ போடுறதெல்லாம் அப்படியே கண் பார்க்கறது குழம்பாக கொத்து அதுவாக கொத்து ரசமாக குத்துன்னு சாப்பிட்டுட்டே இருக்கான் பார்க்குறான் ஆனால் என் ராத்திரி வந்து கேட்குறது எட்டு மணிக்கு வந்து இன்னைக்கு மத்தியானம் என்ன சாம்பார் வச்சுருந்தேன் ஓ முருங்காயோ அது அதான் கேட்டேன் கண்ணு பார்த்துட்டே தானே சாப்பிடுவேள் பொட்டையாக சாப்பிடலே சாப்பாடு உணவு கண்ணு பார்த்தாலும் கருத்து எங்கேயோ இருந்தது மனசு எங்கேயோ இருந்தது ஒன்று என் மனசெல்லாம் எங்கேயோ இருந்தது என்ன சாப்பிட்டோம் என்ன பண்ணினோம் என்ன பேணுமே தெரியல நம் மனசு ஒன்றினாத்தான் ஒன்றை உணர முடியும் அதனால் நெஞ்சம் காணுதுன்னார் கண்கள் கண்டு என்ன பண்ணி அப்படியே நெஞ்சத்தை இழுக்கு என்னை அப்படியே இழுக்கிறதே காண்த்தோம் விரும்ப போலேன்னார் அந்த தபசு என்பது நெருங்கி வந்தால் இந்த நெஞ்சம் இறைவன் பால் செல்ல முடியும் நெருக்கம் வரணும் காந்தம் ஒரு இடத்திலும் காந்தத்தினுடைய திருஷ்டியே இல்லாமல் இரும்பு ஒரு இடத்துலையும் கிடந்ததுன்னா அந்த காந்தம் இழுக்க முடியாது எங்கேயோ கிடக்கு ஒரு காந்தம் எங்கேயோ கிடக்கு இரும்புனா இழுக்க முடியுமோ முடியாது அந்த திருஷ்டியில் இருக்கணும் அதுதான் தபத்தினுடைய நெருக்கம் அந்த தபஸு நெருங்கி வந்து விடுத்தோம்னா குலமோ கோத்திரமோ ந குலம் நஸ்ருதம் நேஜா ந விரதம் ந தப்போ மகதுன்னர் மலைய போய்பாரு நீ மேல பாத்தீன்னா ஆச்சரியமா இருக்கும் மேல ஒரு சாமி இந்த மலையினுடைய குடுமியில் அதாவது மலையினுடையதான சிரசில் தலையில முடிச்சு போட்டுன்னா குடுமின்னு தானே சொல்றான் அதனால் மலை கு மலை குடிமி அதனால தான் குடிமி தேவன் ஆகும் மேலே போனால் குடிமி சாமி இருக்குன்னா குடிமி தேவன் இருக்கார் அப்படின்னார் மலையினுடைய சிகரத்தில் லிங்கமூர்த்தி இருக்கார் உன்னுடைய தந்தையாரோடு நாங்கள் வேட்டைக்கு வரும்பொழுதும் ஓர் ஓர் இரு முறை பார்த்துருக்கோங்க அப்படின்னா உடனே இந்த உணர்வு பெருகியது கிடு கிடு கிடுகிடுன்னு மலையில் ஏறுறோம் மலையில் எப்பொழுதுமே மலைப்பகுதிகளில் படிகள் இருக்காது மலை மேலே போகணும்னா அப்போல்லாம் இப்போன்னா படியெல்லாம் ஷப்பனுட்டு ஒவ்வொரு தலங்கள்லையும் முருகன் இருக்கக்கூடிய மலைகள் சிவன் இருக்கக்கூடிய மலைகளாக சிவமலைன்னு இருக்குது இதெல்லாம் என்னென்னா படிகள்லாம் ஒழுங்குபடுத்திச்சு அப்போல்லாம் கிடையாது அவாவா அந்த ஆர்வத்தில் போகிறது தான் ஆர்வத்தில் படி இருக்கா தரை இருக்கா முண்டா இருக்கா கல்லாக இருக்கா மண்ணாக இருக்கான்னு தெரியாது இப்போ சபரிமலைக்கு போகிறவாலாம் படி எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டா போகிறா ஏதோ உருப்படியாக பகவான் நம்ம ரட்சிப்பனுங்கிற நம்பிக்கையில் போயின்னு இருக்கா படி தேடுவது இல்லையா ஏன்னா இவாளெல்லாம் பதினெட்டாம் படினு ஒன்று இருக்குது அதை தெரியும் அந்த படியில் உணர்வு இருப்பதுனாலே இவர் எப்படி போடினாலும் சேர்ந்துடுறா போய் சேர்ந்துடுறா அந்த உணர்வுக்கு தான் அங்கே வலிமை ஜாஸ்தி அதுபோல் இந்த மலையின் மீது மேலே ஏறிய உடனே அங்கே சொன்னார் இவன்தான் இவ்வளவு சீக்கிரம் மலையில் கிடுகிடு கிடுகு ஏறுறான் மேலே இருக்கிற சுவாமி என்னடான்னார் அவர் பார்த்தாராம் நம்ம இவன் வர்றானே இவனுக்கு வெல்கம்னு முன்னாடி வீணுன்னு நாம் இருக்கணும் தான் தோணும் நமக்கு தோணாது அறோ பெரியவா உங்களை பார்க்க வரா வரட்ட நம்ம அதுக்கு தானே வரா அப்படின்னு அலட்சியம் வந்துடும் அரோ பெரிவா வருவோன்னு நம்ம அதுக்கு தானே வரா வருவரா உள்ள ஆனால் பகவான் அப்படி இல்லையா பக்தன் தன்னை காண இவ்வளவு அன்போடு வந்துட்டுருக்கான் திங்கள் ஷேர் ஷடையார்வர் திங்களை தரித்த மனவன் போய் பார்க்கறதுக்குள்ள திங்கள் ஷேர் ஷடையார் தம்மை சென்று அவர் காணாம முன்னே அங்க கருணையாலேன்னர் இவன் பெருக சோபானம் போல கிடுகிடு கிடுகு மேலே போயின்னு இருக்கான் அதுக்கு மேலே க இறைவனுடைய கருணை மிகப்பெரிய அளவிலே பெருக்கெடுத்துதான் கிடுகிடு கிடுகிடுன்னு தன்னை காண்பதற்கு வருகின்றவனுக்கு தன்னை காட்டவனுங்கிற கருணை பெருகொடுத்தவருக்கு அதனால இவன் சிரத்தை மலை அப்படி நிமிர்த்திய உடனேயே பெருகிய கருணையோடு உற்று நோக்கினாராம் அன்பில் தோய்ந்தான் திண்ணன் அந்த அன்பின் பெருக்கில் நனைந்து மூழ்கி தோய்ந்து அருகே பறந்து ஓடி வராணம் அககபந்தோஷே சக்தே சகத்தோலுதா ஜாலா கண்ணில் பட்டது வடிவில் முன்ன பண்ணினார் தூக்கி உள்ள வச்சு நட்டான் எங்க வச்சு நூட்டான் ஏன் வச்சு நாளில் குளிரில் நடுங்கிட்டு உட்கார்ந்துருப்பியோ கதகதன் இருக்கு ஒரே எங்கே பார்த்தாலும் குளிரும் குளிரும் பனியும் கிணியமாக இருக்குது தனித்து உட்கார்ந்துருக்காளே குளிர்மேனு அப்படியே ஹீட்டர் மாதிரி இருக்குது என்னுடைய நெ நினஞ்சு எப்படின்னா எல்லாருடைய கருதமேயும் தாப்பம் மூன்று வித தாபத்தில் தகிச்சுண்டு ஹீட்டர் மாதிரி இருக்குது அதை ஆஃபே பண்ண முடியாது நாம் ஆஃப் ஆனால் அது ஆஃப் அது ஆஃப் நம்ம ஆஃப் ஆகிடுவோம் அணிஞ்சு போயிடுவோம் கனகன எத்தனை விதமான ஆசைகள் பாஷங்கள் போட்டு உள்ளே சுட்டி எரிச்சின் இருக்குது நம்மளை தகிக்கிறது அது மாதிரி அந்த இசூடு நிறைய இருக்குது உனக்கு குழுருக்கு அடக்கமாக இருக்கும் சுவாமியை தூக்கி உள்ளே வச்சு நோட்ட மாதிரி கிருதயி தரிதா ஜாலான்னார் அடுத்து இந்த திண்ணனுக்கு வந்த உணர்வு என்ன தெரியுமா சுவாமி தனியாக உட்காந்துருக்கேளே எப்படி இங்கே வந்து தனியாக மாட்டின்றேள் ஏன் வந்தேள் எதுக்கு வந்தேள் ஆற்றுல ஏதாவது தகராறா இல்லை உலகம் பிடிக்கலேன்னு இங்கே வந்துட்டேளா உடைமைகளில் உலகத்தில் சஞ்சாரம் பண்ணினா எல்லோரும் பரியாசம் பண்ணுவோம் பரதேசியாக இருக்குமேனு நீங்கள் வந்து உட்காந்துட்டேளா தாபசை இவங்கிற தபசி மாதிரி இங்கே வந்து உட்காந்துட்டு கேளு உங்களுக்கு என்னம் வந்தது நீர் தனியா வரலாமா இப்படி நீர் எத்தகையவர் தனித்து இப்படி வந்து என் சுவாமி நீர் தனியே இருக்கலாமோ பகவானே நீர் தனிமையில் இப்படி வந்து இருக்கலாமா பெரிய மலையில் வாழும் அரிய பொன்மையே பெரிய மலையில் வாழும் அரிய பொன்மலை பேச்சு துண்ணையும் இல்லையே போறதுக்கு சுவாமி மீண்டும் பசியை வேளையில் உந்திடையாரு மாமிஷம் கிடுவார் இங்க இருக்கல காட்டு மீருகங்கள் பூட்டம்மாய்பே கடிய துந்தும் தரும் என் சுவாமி தனியை இருக்கலாம் தனியாக இருக்கலாமா என்றைக்கு குளிச்சேளோ எப்போ சாப்பிட்டேளோ என்னடா மேலே எல்லாம் ஏதோ இறைஞ்சிருக்கா என்னடைய எல்லாம் கிடக்கிறது சின்ன சுவாமிகிட்ட பேச ஆரம்பிச்சுட்டான் சிலையோடு பேச ஆரம்பிச்சுட்டான் ஒரு கல் அதுக்கு என்ன அதுக்கு உயிர் இருக்கா உணர்வு இருக்கான்னு தெரியல அத்தனையும் இவன் உண்டாக்கி விட்டான் சிலையை பேச வச்சு விட்டான் சிலையினுடைய கருணை இவருக்கு பெருக பெருக பெருக கழுவி எல்லாம் கேட்க ஆரம்பித்தான் அரிய பெரிய மலையில் வாழும் அரிய பொன்மலையே இங்கே ஒருத்தரும் பேச்சுக்கு ஆளே கிடையாது பசி ஒருத்தான் அவனுக்கு ஆறு என்ன கொடுப்பேன் நான் கேட்டான் கேட்டுவிட்டு சொன்னால் இனிமேல் கவலைப்படாங்க தின்னா இங்கே ஒரு ஐயர் வருவார் அவர் வந்து தண்ணியை ஊற்றுவார் ஏதோ பூவை போடுவார் என்னமோ இப்படி கொண்டு வருவார் ஒரு பாத்திரத்தில் அதை காட்டுவார் அவர் காட்டுவார் என்று சொன்ன உடனே என்ன தோணித்து இந்த திண்ணனுக்கு ஆஹா அவரோ வந்து பண்ணியிருக்கா அதெல்லாம் போருமாய் இவர் இருக்குது எப்போ பண்ணினதோ பசி என்ன பண்ணுறதோ இவருக்கு சுவாமியை விட்டு புறப்பட்டார் நான் போய் உங்களுக்கு வணங்குறதெல்லாம் இப்போவே கொண்டு வரேன் சொல்றாரே தவிர அவர் விட்டு போக மனசு வரல அதுதாங்க கண்டது கனப்பொழுது தான் கருத்து அவர் கொடுத்துட்டார் உடம்பு பூரை இவருக்கு மாறி உடுத்தார் இவர் திரு உடம்பே என்ன ஆச்சுன்னார் உடம்பாயிடுச்சு இன்ப மயமா அவர் சிவன் இவர் அன்பு அன்பு உரு அன்புக்கு வடிவம் உண்டானார் தின்னன் அதுன்னார் அன்பு என்பதற்கு ஒரு வடிவம் உண்டானால் திண்ணன்தான் அந்த வடிவம் அவன் விஷயத்தில் இவர் அன்பு வடிவத்தை கொண்டத்துனாலே பெருகிய அன்புல சுவாமிக்கு பசிக்குமேனு தோப்போரே தோ கொண்டு வரேன் அப்படிங்கிறார் அப்படி ரெண்டு அடி வரார் போகிறார் ரெண்டடி வர்றார் மறுபடியும் திரும்பி வர்றார் கட்டுகிறார் நாழி பண்ண மாட்டேன் சீக்கிரம் வந்துவிடுவேன் பயப்படாதீங்கோ தோ வந்துவிடுறேன் அப்படின்னு வரார் மறுபடியும் போகிறார் நாலு வருதும் மறுபடியும் செல்வது ரெண்டடி வருவதும் மறுபடியும் போற போகுவர் மீளுவர் தழுவவர் கட்டிப்பர் மீளவும் அன்பாய் நின்று அப்படியே கண்ணுலேருந்து ஜலம் வருமா ஏன் அடருதுனா மனசே இல்லை உங்களை விட்டுவிட்டு போகிறதுக்கு ஆனால் உங்களுக்கு எல்லாம் ஆகாரங்கள்லாம் கொண்டு வரணுமே இப்படி பிரிய முடியாமல் அப்படி மனசில் ஒரு துன்பம் இருக்குது போகிறார் அந்த நாணனும் காடனும் பண்ணியே பார்த்துட்டு போட்டுக்கா ஏண்டா என்ன பேசாமல் இருக்குங்க கூறு போடுங்க வாட்டுங்க பக்குவம் பண்ணுங்க ஏய் இந்த பகுதி எங்கிட்ட விட்டுவிடு எங்கள் சாமிக்கு இதை பண்ணணும் நீங்கள் எதா பார்த்துக்கோங்கடா வழியில் சில பேர் சொல்லுவோம் அவருக்கு கொண்டு வந்துருக்கேன் உங்களுக்கெல்லாம் எதாவது பார்த்துக்கோங்க நீங்கள் வெளியில் போய் பார்த்துக்கோங்க ஆஹாரம் தான் அவன் அப்போலேருந்து நாக்கில் ஜலம் சொட்ட சொட்டை நின்றுட்டுருக்கான் இதை சாப்பிட போகிறோன்னுட்டு இவன் என்ன பண்ணினார் துண்ணன் உடனே அதை கூறு போட்டு பக்குவம் செய்து சுத்தம் செய்து கூறி அம்பினுடைய நுனியிலே பதம் அப்படியே அடுக்க அடுக்க அடுக்காக கோத்து காட்டுச் சரகுகள் கொண்டு வந்து போட்டு அக்னியை மூட்டி பிரஜ்வலித்தமான அக்னியில் இப்படியும் அப்படியும் பெரட்டி பெரட்டி பெரட்டி அதை அழகாக வாட்டி வாட்டிய பின்னர் அது வெந்துடுத்தானு பார்க்கணுமே மாம்சம் மொழியோ அது வெந்திருக்கணுமே குக்கர் இல்லையே வச்சா கொலகலத்து போயிடும் நாலு விசில் வந்ததுன்னா சாம்பாராக போயிடும் சாதமே அதுக்கு ஓசை கேட்க வென்றுருக்கு நேரம் பார்க்க ஒன்றுருக்கு இவன் பல வாட்டினா பதமாக பார்க்கணும் எப்படி பார்க்குறது பதம் அதனால என்ன பண்ணால் விட்டா அதில் கொஞ்சம் கட் பண்ணினான் அப்படி நாக்கில் போட்டுட்டான் கடித்தான் பல்லாவில் கடித்தான் நாக்கால் ரெண்டு தரம் பரட்டினான் பிரட்டு பேஷ் நல்லாயிருக்கு அப்படின்னு அதை எடுத்தான் வாஸ்துவத்தில் அந்த மாம்சத்துக்கு சுவை இருந்திருக்காது இவன் வாயில் போட்டு ரெண்டு தரம் பிரட்டிய உடனே நல்ல வெள்ளைப்பாகல போட்டு பிரட்டின மாதிரி அழுத்து போல் இருக்கும் ஸ்வீட்டாக அழுத்து போல் இருக்கும் இனிமையாக அழுத்து போல் இருக்கும் ருச்சியாக அழுத்து போல் இருக்கும் எடுத்து எடுத்துது தேக்கு இலையை கொண்டு வந்து துணையாக பண்ணி அடுக்க ஆரம்பித்தான் விட்டு விட்டால் கடித்து எதுக்கு கடிச்சு கடித்து வைக்கணுன்னா வெந்துடுத்தான்னு தெரிய வேண்டாமா உடம்புக்கு ஆகுமா அஜீர்ணை போட்டுவிட்டா என்ன பண்ணுறதுன்னு பல்லினால் பதம் பார்த்து வெந்ததா என்ற பதத்தை பல்லினால் கண்டான் நாவினால் சுவை அறிந்தான் என்ன நாக்குக்கு இருக்கிற ஒரு வேலை பல்லுக்கு தெரியாது பல்லுக்கு தெரிகிற வேலை நாக்குக்கு தெரியாது இல்லையா நாக்குனால் கடிக்க முடியாது நாக்கை வேணால் பல்லு கடிக்கும் விட்டுக்குன்னு சொல்லணும் பல்ல கடிச்சு நாக்கை கடிச்சுன்னு டேம்போம் அதனால் நாக்குக்கு கடிக்க தெரியாது பல்லுக்கு சுவைக்க தெரியாது பல்லுக்கு டேஸ்ட்டு தெரியாது அதனால் பல்லினால் பதம் அறிந்தான் நாவினால் சுவை அறிந்தான் தொன்னையை எடுத்து அடிக்கின்றான் அதுவும் ஒரு பெரிய ஒரு தேன் கூடும் அதை அலாகா ஜாக்கிரதையாக அடித்துக்கிழ தள்ளினால் அதெல்லாம் அடுத்தான் அப்படியே தேனை காட்டு தேனை அப்படியே புழிஞ்சான் நல்ல அற்புதமான தேன் அந்த மாமசத்து மேலே புழிஞ்சான் அப்படியே கையில் தொன்னை நிறைய அடிக்க ருச்சி இல்லாதெல்லாம் தூத்துன்னு துப்பிப்பிட்டான் ருச்சியாக இருந்ததெல்லாம் எடுத்து எடுத்து வச்சு சேகரம் பண்ணிண்டான் அங்கேருந்து சுவாமிக்கு தண்ணி ஊற்றினார்னு சொன்னானே அந்த ஐயர் வந்து அப்படின்னா முழுக்காட்டியிருக்காரு சாமியை குளிப்பாட்டணும் ஜலம் எடுத்துன்னு போகிறதுக்கு என்ன சொம்பாக கொண்டு வந்துருக்கும் பொன்முதலியார் வந்தால் ஆனும் வாயை அப்படியே ஜலத்தை வாய் நிறைய மொண்டுன்டான் முடியும்ட்டான் இறுக்கி முடிவுனுட்டான் ஒரு ரெண்டு நிமிஷம் உங்களால் காப்பியை வாய முடின்னு வச்சுட்டுருக்க முடியுமா வாயில் ஊற்றின்ற உடனே கிருன்னு போனால் மாதிரி தொண்டையில் இறங்கி இந்த உதட்டை மூடினா நாக்கை பொறுக்க மாட்டேங்கிறது நாக்கை மூடினா தொண்டை பொறுக்க மாட்டேங்கிறது கிரு கிர்கர்ன்னு உள்ளே போய்டுறது அப்படியே வச்சுட்டு இருங்கோ கொஞ்சம் நாளைக்குன்னா யாராவது வச்சுருக்க முடியுமா இவன் வச்சுட்டு இருக்கான் சுவாமிக்குன்னு அபிஷேகத்துக்கு தீர்த்தம் இத்துணுண்டு வாயில் இந்த ஜலத்தை மொண்டு அப்படியே வச்சுட்டுருக்கான் அப்புறம் ஏதோ தூவினார் மலர் சொன்னானே நாணம் இந்த காட்டு மலர்களெலாம் பறித்து கொத்து கொத்தா வாயில் தீர்த்தம் கையில் மாம்சம் இந்த கையில் வில்லு மலரை எங்கே வச்சுக்கிறதுன்னா கொத்து கொத்தா மறித்து அப்படியே தலையில் அப்படியே கொத்து கொத்தா சொருகிண்டான் தலையில் சொருகிண்டான் அப்படியே எடுத்துட்டு பரபரப்போடு சுவாமி சந்நிதி வந்தான் ஏத்தன் மத்தியிலே சிவகோச்சரியார்னு ஒரு பெரியவர் அவர் சிவ பரம சிவபக்தர் தினே தினே ஒருவேளை இவருக்கு வந்து பூஜை பண்ணிவிட்டு போகிறார் அவர் ஏதோ ஒரு கலேஷத்தில் தீர்த்தம் கொண்டு வரார் ஒரு இத்தினுண்டு ஒரு வங்கபானேலே தன்னை ஹவிஸ் வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கார் அவர் வந்து அப்படியே ஜலத்தை கொட்டி சுவாமிக்கு அபிஷேகம் ஜலந்தான் ஒரு சொம்பு ஜலந்தான் அடுத்தாப்பில் ரெண்டு புஷ்பத்தை மேலே ஏதோ மந்திரங்கள்லாம் சொல்லி போடுறார் சுவாமிக்கு நைவேத்தியம் என்ன பண்ணுறார் இயத்து நூறு சொம்பில் கொண்டு வந்துருக்காரோ இல்லையோ அதை அப்படியே வச்சு அப்படி திறந்து காட்டுறார் ஓம் போர்பவத் சுவா தத் சவி திருவாரண்யம் தான் பாருங்கோ எல்லாம் புவனேஸ்வரனுக்கு என்னத்தை கொடுக்குறது காட்டு காட்டியாச்சு பூஜை முடித்தாச்சு அவர் போயிட்டார் திண்ணன் வந்தான் ஆறா மனசில் நினச்சான் வாய் நிறைய ஜலம் மனசு உருமருது யாரோ வந்து என்னத்தையோ தூவி போட்டு எல்லாம் பண்ணியிருக்காங்க சுவாமிக்கு உடம்பை உறுத்தாதோ அப்படின்னு நினைச்சா நினைச்ச உடனே அடுத்த கணத்திலே இந்த கால எடுத்து மேல சுவாமி மேலே அப்படி வச்சு எதுக்கு வச்சாங்கிறீலா அந்த மேலே இருக்கக்கூடிய நிர்மால்வியத்தை நகர்த்ததுக்காக பாவம் நம்மளாம் நினைப்போம் புத்தியே கிடையாது போல் இருக்கு அறிவே கிடையாது ஏன்னா இந்த கையில் இருக்கிற வில்ல கீழே வைக்கப்படாதா கையால் அதை தள்ளிவிட்டு இந்த புஷ்பத்தை போடக்கூடாதோ காலை செருப்பு காலை தூக்கி தலையில் வைக்கிறான்னு நம்ம சொல்லுவோம் இல்லையோ ஆனால் அவன் அறிவு மிகுந்தவன் அவன் அறிவினால் என்ன செய்கின்றான் அந்த அறிவுக்கு அறிவான இறைவனுக்கு வழிபாடு பண்ணுறான் இப்போ அறிவு அவனிடத்துல இறைவன் வடிவமாக இருக்கு இது என்ன அது என்னன்னு பார்த்து உணர்வதற்கு அதை செலவு பண்ணலவன் ஆகையினால் தலையில் இருந்ததானே அந்த நிர்மாலியத்தை காது காலினால் அப்படி தள்ளினான கர்த்தன் முடி இருக்கும் மலர்களை வெள்ளி கர்த்தன் முடி இருக்கும் தள்ளின பூஜைகள் புரிந்தாரே பூஜை பண்ணினு ஒரு அழகை எப்படி பூஜை பண்ணினேன்னா தின்னதார் பூஜையை பார்க்கும் வாயில் கொண்டு வந்த மஞ்சள நீரை வாயில் கொண்டு வந்த மஞ்சள நீரை மண்முடியின் மீசை உவிந்தர நாரை பூஜைகள் செய்தாரே சங்கர்பம் கொன்றினையும் உறையாமல் சங்கல்பம் முறையாமல் பூசைகள் செய்தார் சில பேர் பூஜைக்கு முன்னாடி உட்காரச்சு இந்த சங்கர்பெல்லாம் பண்ணுவாள் இல்லையா சங்கர்பம் பண்ணிக்கோ முதல்ல அச்சதியை எடுத்துக்கோ சுலாம் சங்கல்பம்னா என்ன தனக்கு பண்ணுங்கறதெல்லாம் சுவாமி கிட்ட ஒரு லிஸ்ட் போட்டு கொடுக்கறது அது வேணும் இது வேணும் புள்ளன்னா இருக்கணும் பிள்ளைக்கு வேலையானும் பொண்ணுக்கு கல்யாணம் எல்லா சங்கல்பத்திலேயே வந்துடும் எல்லாம் குலம் கோத்திரம் எல்லா நட்சத்திரம் ராசி எல்லாத்தையும் சொல்லி பெரிய சங்கல்பம் நீண்ட சங்கல்பம் இவனுக்கு ஒரு சங்கல்பமும் இல்லை சங்கல்பம் ஒன்றிணையும் ஆனால் என்ன சங்கல்பம்னார் திண்ணனுடைய சங்கல்பம் என்னென்னா சுவாமிக்கு குழு குழுன்னு பசி இல்லாத பண்ணணும் புட்பத்தை சூட்டணும் இவர் சங்கல்பம் இது தான் அந்த முறையிலே வாயிலிருந்த ஜலத்தை சே காலில் இருந்த செருப்பு காலால் அந்த நர்மாலியங்கள்லாம் தள்ளிவிட்டார் வாயிலிருந்த ஜலத்தை அப்படி கொனிஞ்சி என்ன மலைப்பகுதியோ இல்லையோ சட்டார் பட்டாரும் காற்று வீசுறது அங்கே இங்கே மரங்கள் காற்று வீசுறது அப்படியே நின்னபடியும் முடிஞ்சால் காற்றுல ஜலம் போயிடுமே அதனால அண்ணோண்ட என்னெண்டா ஒரு துளி கூட போகப்படாது குனிஞ்சு அப்படியே கட தீர்த்தத்தை அப்படியே கலச தீர்த்தத்தை சுவாமி தலையில் பொழியுவது போல மல்ல கொனிஞ்சி அப்படி உமிழ்ந்தாராம் வாய மூடவே இல்லை ஜலம் வந்துட்டே இருக்குன்னார் இவன் புன்முகலி ஆற்றுல வாயில் மொண்டது காட்டம்ளர் கூட இருக்காதே இது எப்படி குடங்குடமாக வந்துட்டுருக்குன்னார் பொன்முகலி ஜலம் தான் மொண்டார்னு சொல்கிறமே தவிர அதுக்கு முன்னமே ஊரிய நீர் அன்பின் ஊற்று உள்ளத்தில் இருக்கு எப்படா இவர் இறைவன் தலையிலே திருவபிஷேகம்னு குறிய போகிறார்னு காத்துன்றிருந்த மாதிரி குபு குபு குபு குபு அப்படியே இந்த குடத்தில் கடத்தில் இருந்து நீர் வருவது போல அந்த அன்பின் ஊற்று இல்லையா இந்த உள்ளத்தில் பகவானிடத்தில் நமக்கு அன்பு பெருகித்துன்னு வைங்கோ இப்போ என்னென்னலாம் வரும்னு சொல்கிறார் வள்ளலார் சொன்னார் பகவானை நினைச்சு நினச்சி நாம் உருகும்பொழுது என்னென்னலாம் வரும் எப்படியெல்லாம் இருப்போம்னார் நினச்சி நினச்சி நினச்சி நினச்சி அந்த உருகி உருகி உருகி அன்பே நிறைந்து நிறைந்து நிறைந்து அந்த அன்பு ஊற்று அப்படியே பெருகி பெருகி பெருகி பெருகி உள்ள நிற்க இடமில்லாத கண்ணால் வழி ஆரம்பிச்சோன்னார் கண்ணால் வழிய ஆரம்பிக்கும்னார் அந்த அன்பின் ஊற்று இவருக்கு வாயால் பொங்கி வருது பெருக்கடுத்த நீர் அலைமோதி பொங்கி பொங்கி வர மாதிரி வரதான் அந்த ஜலம் இவருடைய வாக்கில் இருந்து ஊற்றெழும் கண்ணீரை இங்கே உள்ள ஊறுகின்றது கண் வரும் ஆனந்த கண்ணீராக இவருக்கு வாய் வழியாக வருது அப்படியே கொற்றாராம் சுவாமியினுடைய திரும்பிய நீ அப்படியே குழு குழுன்னு இருக்கார் அவர் தலையை காட்டின்னு உட்காந்துட்டுருக்கார் அபிஷேகம் நடக்கிறது அடுத்தது சிரஸ் இருந்த புஷ்பத்தை கூட இந்த வில்ல கீழே வச்சுட்டு இந்த கொத்தை எடுத்து அவன் மேலே தூவணும்னு தோலை இந்த கையில் வில்லு இருந்துருக்கு இந்த கையில் மாம்சம் இருந்துகிட்டு இந்த தலையை திருப்பி அவன் தலைக்கு நேரம் தன் திருப்பி கலகலன்னு தலையை ஒரு அசைச்சார் பொல போலன்னு இந்த பூ சுவாமியினுடைய சிரஸில் புஷ்பார்ச்சனம் ஆயிடுச்சு சுவாமிக்கு புஷ்பார்ச்சனம் பண்ணிவிட்டார் அப்புறம் தோணித்து வில்ல கீழே வச்சு விட்டு இத்தனை அழி தோணலையே இப்போ என்ன இவைகள் செய்த மாதிரி உணவை தர முடியாது இல்லையா உணவை இதெல்லாம் கொட்டினார் உதிர்த்தார் மலரை உதிர்த்தார் வாயில் இருந்த நீரை பொழிந்தார் கொட்டினார் உணவை ஊட்டணும் ஊட்டணும்னா இந்த கை பயன்படணும் கையில் இருந்த வில்ல கீழே வச்சு விட்டார் வச்சு விட்டு பக்கத்தில் உட்காந்துன்றார் மெல்ல மெல்ல மெல்ல மெல்ல மெல்ல இந்த மாம்சத்தை எடுத்து எடுத்து நன்கு அது தோனில் அந்த தேனில் தோஞ்சிருக்கா அப்படின்னு ரெண்டு தரம் திரும்பி பார்த்துட்டு அழகா சுவாமி அருமையான மாம்சம் கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்கு இன்னைக்கு பெரிய அதிர்ஷ்டம் அப்பேற்பட்ட மாம்சம் கிடைச்சது உங்கள் அதிர்ஷ்டம் தான் எப்படி சுவாமிக்கு லக்கம் அவருடைய பெரும் பசு போக்குவது இவருடைய இலக்கு சுவாமிக்கு லக்கு என்னென்னா இவரும் உண்ணாமல் தான் உண்ணாமல் இறைவனுக்குன்னு கொண்டு வந்திருக்காரு அது பெரிய சுவாமிக்கு ஒரு பக்தன் வந்து ஈஸ்வரார்ப்பணம்னு சொல்லிட்டு அது பெரிய அதிருஷ்டம் சுவாமிக்கு யார் சொல்கிறா என்னமோ எனக்கு நல்ல காலம் இன்றைக்கி எல்லாம் கோயிலுக்கு போனால் வடை கொடுத்தா சக்கர பொங்கல் கொடுத்தா பொங்கல் இவன் சாப்பிட்டுட்டு வரான் அந்த பகவானுக்கு எல்லாரும் நிவேதனத்தை நிவேதிச்சிருக்கோம் அதாவது அந்த பிரசாதம்னு சொல்லி இந்த உணவை காட்டி இருக்குமே தவிர யாராவது ஊட்டி இருக்குமா ஊட்டணும்னு தெரிஞ்சா பிரசாதமே பண்ண மாட்டோம் நாம் காட்டுறதுங்கிறதுனால்தான் தைரியமா பாத்திரத்தை முழுசா கொண்டு அங்கே வைக்கிறோம் அவன் சாப்பிடுவான்னு தெரிஞ்சா கொண்டு போவோமோ நாலு வடையை மாத்திரம் கொண்டு வச்சுட்டு பாக்கியெல்லாம் உள்ள வேடி வச்சா திரும்பி வரமாட்டேங்கிறது அப்படின்னா ஜாகிரதை பண்ணிப்போம் எப்பேற்பட்டவனுக்கு எப்பேற்பட்டவன் ஊட்டுகின்றார்னார் பதமும் முடியும் இருவருக்கும் தேடியும் காணாது மறைத்ததான பரம்பொருளுக்கு இருவராலும் அரிய ஒருவரா நவர்கமுதூட்ட அமுது ஊட்டினாருங்கிற அறிவ அப்படி ஊட்டும் பொழுது எப்படி இருக்கு தெரியுமா இது செழுத்த செழுத்த தசையை செழுத்தோத்து தீயினில் பதமாய் வாட்டி அடுப்ப சிம்மில வெய்ய கரிஞ்சு போயிட போறதுன்னு சொல்ற மொழியே நம்ம யார சொல்றாரு பாருங்க பதமாய் வாட்டி செழுத்த தசையை கனையில் போற்று தீயில் பதம் மாட்டி அமுது நாவில் இனிமை தெரிந்து கொண்டு வந்தேன் வரதரே இனிமை தெரிந்து கொண்டு வந்தேன் வரதரே நன்கு அமுது செய்தருள் எனவே பறிந்து அறிந்து அவர் பசி அறிந்தார் பறிந்து ஊட்டுகின்றான் ஏதோ பிடிவாதம் பண்ணுற குழந்தைக்கு ஊட்டுற மாதிரி அவர் என்ன வாயை காட்ட மாட்டேன்னாரா இவர் சொல்கிறார் எப்பொழுதுமே தாய் வந்து குழந்தைக்கு சாதம் ஊட்டுறது ஒரு பெரிய கலை அது ஒரு பெரிய காட்சி அது இந்த குழந்தை முகத்தை அன்னண்டை என்னண்டை திருப்பினாலும் சந்திரனை காட்டி உண்ணை காட்டி மண்ணை காட்டி மரத்தை காட்டி நாயை காட்டி பூனையை காட்டி அடுத்தாத்து குழந்தையை காட்டி இவாற்று மாமாவை காட்டி நீ சாப்பிட்லேன்னா அப்பா சாப்பிட்டுட்டு போயிடுவான் வாயை பெருசாக திறந்துட்டு வராப்பத்தியா அப்பா இதுக்காகவே வா வாயை திறந்துட்டு வரணும் நீ சொல்ல சொல்ல எனக்கு பசி வந்து கொடுத்துருங்கிறவர் சத்த இருங்கோ குழந்தைக்கு சாதம் போட்டு தான் அப்படி அவசரமாக இருந்தால் நீங்களே எடுத்து வச்சு நீ சாப்பிடுவோம் ஒரு தாயின் அன்பின் உணர்வு தின்னனாக பகவானுக்கு ஓட்டுற ரொம்ப பதமாக நாவினால் இனிமை அறிந்து வந்தேன் பள்ளினால் பதமறிந்து வந்தேன் வரதரேன்னு கூப்பிட்டார் நீ உலகுக்கெல்லாம் அழிக்கின்றவன் உனக்கு நான் அழிக்கின்றேன் நீ வரதமூர்த்தி அல்லவா வேண்டுபார்க்கு வேண்டுவனை இவோன் கண்டாய் என்று அழிக்கின்றவன் உனக்கு நான் ஊற்றேன்ப்பா வாயத்தன் சாப்பிட்ற பக்கு பக்கு பக்குன்னு முழுங்கிறது இந்த சிவம் அசைவ சாப்பாடு கொண்டு கொடுக்குறான் பலார் பலார்னு சாப்பிட்றது இப்படி இப்படி உண்டானார் அன்பினே என்ன தெரியும் பசி வந்து விடுத்தா பழையதாவது ஊசலாவது பசி ஜாஸ்தியாக இருந்ததுன்னா பழையதுதான் இருக்கு பரவாயில்லடி வைத்த அப்படியே கப்படுது எனக்கு அன்பு பெருகிவிட்டால் அவன் ஊட்டுவது என்ன என்று கண்டா உண்பான் முக்கண்ண பகவானுக்கு இருக்கிற அந்த பெரும் கருணையை பாருங்கோ இவர் ஊட்டுகின்றார் பகவான் வாயை காட்டுகின்றான் சாப்பிடுகின்றான் அதோடு மாத்திரமல்ல இரவு பகல் விழித்து இருக்கின்றான் அவனை உறங்க வைக்கின்றான் உரக்கம் என்பது அறியாதவனை உறங்க வைக்கின்றான் உறங்கும் மானுடத்தை விழித்து இருந்து பகவான காப்பாற்ற உணவு ஊட்டி இவன் பசித்து இருக்கின்றான் அவன் தனியாக இருக்கின்றானே என்று அவனுக்கு துணையாக இருந்து இவன் தனித்து இருக்கின்றான் அவன் உறங்கட்டம் என்று இவன் விழித்து இருக்கின்றான் பசித்து தனித்து விழித்து இருந்தால் பதவிதானே பசித்து என்பதற்கு பானா முன்னாடி வருது இல்லையா தனித்துனா தானாக வருது விழித்துன்னா வி வர்றது பதவி முதல் மூணு எழுத்து இவனுக்கு சொந்தமாயிடுச்சு இவன் விழித்து இருக்கின்றான் பசித்து இருக்கின்றான் தனித்து இருக்கின்றான் நாளும் நாளும் இப்படியே இவன் செய்கின்றான் நாளுக்கு நாள் இவன் உணவை இன்னும் உயர்வாக கொண்டு வரான் அஞ்சு நாள் வரையும் இவன் செய்கிறான் அஞ்சு நாளும் பதறினார் சிவகோச்சரியார் மறுநாள் ஒரு பூஜைக்கு வரைச்செல்லாம் ஈயும் எறும்புமாக மொச்சி கிடைக்கும் என்னடான்னு பார்த்தா இந்த மாம்சத்தில் இவன் பார்த்து பார்த்து உடச்சே ஒரு நரம்பு நார் ஏதாவது இருந்தால் தூக்கி வெட்டிடுறவனா அதுக்குள்ளே எறும்பெல்லாம் வந்து மோக்கிறது இந்த பக்த பிரசாதத்தை அதுவும் சாப்பிட்றது அந்த எறும்பு ஈக்கள் கூட தேவர்களாக இருந்தாலும் இருக்கலாம் ஏன்னா ஒரு பக்த சேஷத்துக்காக அவனும் காத்துருந்துருக்கலாமே தேவர்களும் இவன் வந்து பார்க்குறான் சிவகோச்சரியார் கதர் கதர்னு கதர்றார் என்ன அநியாயம் எவனோ வந்து என்னென்னமோ செய்கின்றானே பரமதுஷ்டன் அவன் கொடியவன் அப்படின்னு திறவர் திட்டி விட்டு இவரே எல்லாம் அலக்கெடுத்து இதெல்லாம் அலக்கெட்டு மெழுக்கமிட்டு அப்படின்னு எல்லாம் பண்ணுறார் இவர் பண்ணி இவர் கொண்டு வந்துருக்க ஆஜமாக ஜலங்கள்லாம் புரோட்சிச்சுட்டு இவரே காலை தாண்டி தாண்டி வச்சுட்டு நம்மடியாக இருக்கிறவன் நடக்கரைச்சே பாருங்கோ ஒன்றை மிதிக்கப்படாதுன்னு நடந்து கடைசியில் அதையே முதிப்பாள் ரொம்ப காலை நீளமாக வச்சுட்டு அன்னண்டை இருக்கிறது காலை ஆம்ட்டுன்னு என்ன ஆச்சாரம்னு சொல்வது விபரீதமாக போயிடும் இவர் எல்லாத்தையும் விலக்கி முள்ள மொழ தாண்டி குதிச்சு கிட்டக்கு வந்து உட்காந்துண்டு போசுவா பண்ணி எல்லாம் பூஜை பண்ணி இவர் கொண்டு வந்த தவன்ட்டா காட்டிகிட்டு போறாரே தவிர அவருக்கு இருப்பே கொள்ளலை மனசெல்லாம் தவிக்கிறது ராத்திரி படுத்தால் தூக்கம் வரல சிவகோச்சரியார் உயர்ந்த பக்தர் அவர் அவரை சொல்ல முடியாது ஆனால் திண்ணனின் அன்பினை பார்க்கும்போது இவருக்கையே அவரிடத்துல இவ்வளவு அந்த காட்சிகள் இவர் காணாமையினாலே எழுந்த கோபம் வருத்தம் அந்த வழிபாட்டு ஒரு நிலையை ரொம்ப அசுத்தமான காரியமா இருக்கும் பலம் என்னதுன்னு காட்ட வேண்டாமோ ஆகம தூயா பரிபூர்ணா இந்த தீமை இப்படி ஒரு தீமை இங்க நடக்கலாமா தாங்களே அநியாயமா இருக்க அப்படின்னு அவர் கட்சி போறாரு ராத்திரி தூக்கம் வரல தூக்கம் வந்தா இருக்கு தூக்கம் வரல என்ன விஷாம இருக்கணும் இல்லையோ இப்படி ஒருத்த ஒரு பயம் பண்ணிவிட்டானே இப்படி மோ மோசமான பயலாக இருப்போருக்கு என்ன வழிக்கு போகணும் என்ன ஆவ என்னன்னு இவர் வாயில் வந்தது மனசில் தோணி இருந்ததெல்லாம் சொல்லிட்டுருக்கார் பக்தனே இப்படி இப்படிலாம் இவர் பேசிகிட்டு இருக்காரா கழக சீச்சன் பார்த்தார் சிவகோச்சரி என்ன புலம்பின்ண்டே படுத்துட்டுருக்க நான் தூக்கத்தில் தான் சில பேர் புலம்புவா நீ முழிச்சிருக்கிறச்சியே புலம்புறையே சுவாமி அவன் பண்ணுற அடாத காரியம் தாங்கள் என்னாலே அப்பா அப்படி நினைக்காதே அவன் செய்த காரியம் உனக்கு வானா தீமையான காரியம்னு உனக்கு வானா எனக்கு அப்படி இல்லை அவன் என்ன என்ன அவன் வேடன் ஒன்றும் அறியாதவன் அவன் என்ன நாளைக்கு வந்து அவன் என்னென்ன பண்ண போகிறாங்கிறத நீ பார்த்துட்டீனா இப்படி புலம்ப மாட்டேன் அந்த காட்சிகளை நீ பார்த்துட்டினா இப்படி மனசு சங்கடப்பட மாட்டே அவன் பெரிய பேர் அன்பனுப்பா எனக்கு அவன் வாயிலே நீரை மொண்டு வந்து எனக்கு திருவபிஷேகம் செய்வான் அவன் தலையில் மலரை செருகி வந்து என் தலையிலே உதிப்பான் அவன் பந்தி மாமிசத்தை தீயிலே பதமாக வாட்டி பதம் அறிந்து சுவை அறிந்து வந்து எனக்கு ஊட்டுவான் நீயோ உணவை காட்டுவாய் அவன் எனக்கு ஊட்டுவான் அவ்வளவு அன்போடு எனக்கு ஊட்டுவான் மற்றொன்று நாளைக்கு இதெல்லாம் நீ பாரு அப்பதான் அவனுடைய உன உயர்வும் உனக்கு தெரியும் நாளைக்கு இந்த காட்சிகளையெல்லாம் வந்து பாருன்னார் சொப்பனத்தில் சொல்லிவிட்டு ஆ சிவகோஜரி இன்னொரு விஷயம் ஏன்னா உனக்கு அதிர்ச்சி தரும் சில காரியங்கள் நிகழும் அதை பார்த்து நீ மனசுக்கு உனக்கு ஒன்று சங்கடம் வரப்படாது முன்னாடியே சொல்லிவிடுறேன் சில பேர் சொல்லுவாள் நீங்கள் போங்கோ ஆனால் அங்கே போனால் பயந்துன்னு விடாங்கோ இப்படி எல்லாம் இருக்கும் இப்படி சில பேர் இவாலே பயப்படுத்தி அனுப்பிச்சுடுவாள் அங்கே போய் பயப்படாதீங்கோன்னு சொல்லி இவாளே பயம் கொடுத்து அனுப்பிச்சுடுவா அவர் சொல்கிறார் நீ போய் எங்கள் பா நாளைக்கு பார்க்குறச்சே ஒரு நிகழ்ச்சி நீ அப் அந்த இடத்துல நீ ரொம்ப அலறிப்படியே அது மாதிரிலாம் பண்ணால் மேற்கொண்ட காரியங்களை நீ பார்க்க முடியாதே என்ன தெரியுமான்னார் வந்த உடனே முதல் காரியமா அவன் செருப்பு போட்டு வரும் வனச்சரவணம் முள்ளு கல்லில் நடக்கிறவன் காலில் ஒரு வெள்ளி கம்பியெல்லாம் கொடுத்து கோத்து கட்டின ஒரு செருப்பு போட்டு வருவான் அந்த செருப்பு அதோடையே என் தலைவையில் காலை வச்சு ஆ அப்படின்னா பார்த்தீங்களா இப்போவே உனக்கு என்னடா அதிர்ச்சி சொல்றையே உனக்கு காட்சியினும் பார்க்கல இப்பவே திடுக்குங்கிறிய என்ன அநியாயம் இதுதான் நியாயம் தெரிஞ்சுக்கோ இந்த செருப்பு காலைமையில வச்சு இந்த பூவெல்லாம் தள்ளிட்டு அவன் செருப்பு காலை சரின்னு ஏத்துக்கிறாளா நீங்க அவன் அந்த செருப்படி எனக்கு என்னுடைய இளங்குமரன் சின்ன குழந்தை இருக்கானே எனக்கு பிரேமைக்கு உகந்தவன் அந்த கந்தன் இருக்கின்றானே கந்தனுடைய மென்மையான மலர்போன்ற அவனுடைய இரண்டு காலையும் என் தலையில் வச்சு தக தகுன்னு உதைக்கிற மாதிரி இருக்குண்டானேக்கு அரிய கந்தன் அடிஷ அந்த ஸ்பருஷம் போல் தோணுமா முருகன் என் தலையில் காலை வச்சு குதிச்சா அப்படி இருக்கும் இது நூண்டு காலை வச்சுண்டு அந்த கந்தை கடவுள் எப்படி சொல்லும்பொழுது பார்க்கலாம் முருகன் எப்படி இருக்காருனார் குழந்தையை அர்ப்பணம் என்றைக்குமே குழந்தை அவன் குமரன்னு அவனுக்கு விருத்த தம்மியே கிடையாது இளம் குமரன் அவன் காலை வைக்கிற மாதிரி எனக்கு சுகமாக இருக்கும் வாயிலேருந்து ஜலத்தை கொட்டச்சே அவள் தலையில் கங்கை இருக்காளே தவிர அவ கூட என்ன ஒரு நாளாவது முழுமையாக ஸ்நானம் பண்ணினதில்லை அவை ஏதோ என்னை ஸ்நானம் பண்ணி வைக்காத அங்கே உட்காந்துரு சகதியை நிறைய வச்சுட்டுருக்கான் வண்ட மணல் தான் இந்த மண்டபூரை இருக்குது சுவாமியுடைய சிரசு பூரை வண்ட மணலாக இருக்கான் ஏன்னா நதி இருக்கிறதுனால ஆகினாலே அவன் எனக்கு அபிஷேகம் பண்ணும் பொழுது எனக்கு ஆனந்தமாக இருக்கும் மாமுசத்தை கொடுப்பானான் ஆஹாஹா இந்த காட்சிகளையெல்லாம் நான் காண இது யாருக்கு கிடைக்கும் இந்த காட்சி ஆஹா இனிமேல் இந்த இதை பார்ப்பதற்கு நான் என்ன பண்ணணும்னார் ஜாகிரதையாக இருந்து பார்க்கணும் நீ எங்கேயாவது தடிக்கு கிடிக்கு இந்த காட்சிகளை நீ பார்க்கணுமேப்பா சிவகோச்சேரியா இருக்குது போது முடியாதா போது முடியாதான்னு தோண ஆரம்பிச்சு சில பேருக்கு முடிஞ்சால் சிரமமாக இருக்குமேனு தோணுவார் ஆனால் அவருக்கு அப்படி இல்லையா எப்பொழுது முடியும் எப்பொழுது இந்த காட்சியை காண்போம் என்பதான ஒரே வேகம் அவருக்கு அந்த வேகத்திலே கிடுகிடுன்னு பார்த்தான் சூரியன் வந்துட்டான் நான் போதும் உடிஞ்சு கொடுத்தா கன்னி இருவள் நீங்கள் கொடுத்து ஆஹா உடிஞ்சாயிடுச்சு வந்துட்டார் அன்றைக்கி பூஜை போற அவருக்கு மனசே இல்லை சில பேர் அவசரத்தில் பூஜை பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் ஓம் ஓம் எல்லாத்தையும் போட்டார் சமர்ப்பயாம சமர்ப்பியாமின் எது சமர்ப்பணம்னு தெரியல போட்டுருக்கார் பூஜை பண்ணி கடைசியில் முடித்தார் இவருக்கு ஏதோ பிரசாதத்தை கொண்டு போய் என்னவோ நானும் உமக்கு நைவேத்தியத்தை தெரிவிக்கிறேன் நானும் தெரிவிக்கிறேன் அடுத்த போல தான் அவங்க கொண்டு கொடுக்க போகலான்னு எங்களுக்கு நிறைய எனக்கு அமிச்சார் விடுகிடுக் போனார் எங்கிருந்து பார்க்கலாம் வெட்ட வழியான பிரதேசம் இவர் ஒளிஞ்சு நின்று பார்க்குறதுக்கு இடமே இல்லை என்ன பண்ணினால் மரத்துக்கு பக்கத்தில் ஒளிஞ்சின்னு இருந்து பார்க்கலாமே பெருத்த மரமாக இருக்குது ஒரு குட்டி கலை இருக்குது கீழே இருந்து பார்த்தா எல்லாமே தெரியாதே கொஞ்சம் மேலேருந்து பார்த்தா நன்னா தெரியும் ஒரு பூஜை பண்ணுறதுலாம் காட்சியெல்லாம் தெரியுமே அப்படின்னு சொல்லிவிட்டு மெல்லந்த கலையில் ஏறி அப்படி உட்காந்துன்னுட்டார் உட்காந்துண்டா அன்றைய தினத்தில் பாருங்க ஆறாவது நாள் அன்று தென்னன் ஈசனை தரிசித்து இந்த வழிபாடை இவரை வச்சுக்கிண்டு பகவானுக்கு பண்ணுறாரே இது வந்து ஆறாவது நாள் இதை தான் கணக்கில் வச்சுருந்தாள் நாள் ஆறுனு நட்டும் நானும் பத்து வருஷமாக அந்த கோயிலுக்கு போயின்னு இருக்கேன் ஒன்றும் தெரியல பத்து வருஷமாக எப்படி போனேன் பக்குவமே இல்லாத போனேன் என்ன தெரியும் உனக்கு இருந்ததும் மறையுமே தவிர தெரியாது இவன் பத்து வருஷம் போனதை தான் கணக்கு வச்சுருக்காளே தவிர அந்த சரணக்கமலாலயம் இருக்க அந்த சரணம் என்றால் அவனுடைய திவ்ய மங்களா அந்த திருவடியில் புத்தி மனசை வச்சு விட்டாக்க எவ்வளவு ஆனந்தம் பெறுகுன்னு தெரியல அரை நிமிஷம் கூட சிந்திக்க நேரம் இவன் என்ன சொல்கிறான் அரை நிமிஷத்தில் கோவிலுக்கு போயிட்டு வந்துடுறேங்கிறான் இதில் என்ன பார்ப்போம் இது ஒரு நிமிஷத்தில் வந்துடுறேன் நீங்கள் பார்த்துருக்கல இது கிளம்பின்னு இருக்கேன் வந்துருக்கல வாங்க வாங்கோ இது கோயிலுக்கு கிளம்பின் இருக்கேன் ஒரு நிமிஷத்தில் வந்துடுறேன் ஒரு நிமிஷத்தில் இவன் கோவிலுக்கு போகணும் இந்த சுவாமியை பார்க்கணும் இவன் திரும்பி ஆற்றுக்கு வரணும் இந்த போகிறதுலேயும் வரத்துலேயும் தான் ஞாபகம் இருக்கும் சுவாமி பார்க்குறதுல நினைவு இருக்குமோ இருக்காதே அப்படி அவன் ஆறாவது நாளில் தென்னனங்கிருந்து வரும்பொழுதே பாருங்க காணும் காட்சிகள் நல்ல மாம்சம் நிறைய தேஷ்டமா எடுத்துன்னு வரார் உயர்ந்த தேனை தலைக்குப்பரை கொட்டி ஃபுல்லாக நினைச்சி எடுத்துன்னு வரார் புஷ்பங்கள் தலைபூரை இவருக்கு புஷ்பம் வச்சுட்டு இருக்கார் சுவாமிக்கு இன்னைக்கு அலங்காரம் பண்ணணும்னுட்டு இத்தனையும் எடுத்துக்கிட்டு படுவேகமாக வந்துட்டு இருக்கார் மலையை ஷரசர சர மேலே ஏந்து ஏறி வந்துருக்கும் பொழுது இன்னும் பத்தடியருக்கு மேலே ஏறச்சிங்கிற சகுனங்கள் எல்லாம் விகாரமாக இருந்தது அப்சகுனங்கள் சில பட்சிகள் குறுக்க ஓடித்து சிலவைகள் ஏதோ ஒரு பயங்கரமான துவனியை உண்டாக்கித்து அபஸ்ருதி இதெல்லாம் தரிசனங்கள் விகார தரிசனங்கள்னால் சகுன குறைவு ஏதோ போகிற காரியம் சரியாகாதுன்னு ஆசையில் புறப்படுவோம் இன்றைக்கி போய் எப்படியாவது அதை முடிச்சுன்னு வந்துடுவோன்னு கிளம்புவோம் நீ உருப்பிட மாட்டேன்னு அடுத்த அத்தான் ஆரையோ விஷின்னு இருப்பா பளிச்சுன்னு காதலை விழுவோம் நமக்கு நீ உருப்பிட மாட்டேன்னு சொல்கிறது காதலை விழுவோம் எது உருப்பிடும் செமத்தாருந்தால் திரும்பி ஆற்றுக்கு வந்துடணும் நாளைக்கு போகன்னுட்டும் யாரையும் சொல்கிறான்னு போனால் இவருக்கு தான் சொல்லியிருக்கா இது போய்ட்டு பஸ்ஸு கிடைக்காது ட்ரெயின் கிடைக்காது சாப்பாடு கிடைக்காது கொட்டு கொட்டுன்னு மழை கொட்டுன்னு திண்டாடி திருபுரிக்கு ஆற்றுக்கு சகுனம் அப்படி இவர் சொல்கிறார் திருண்ணனாருக்கு சில அபசகுனங்கள் எல்லாம் காட்சிகள் கண்ணில் பட்டுது படப்படக்கிறது மனசு அந்த அபசகுனம் யாருக்கு என்ன ஏற்படுத்தும்னு நினைச்சார் தெரியுமா எம் இறைவன் ஈசனுக்கு அந்த காலகஸ்தீசனுக்கு என் ஐயனுக்கு என் அப்பனுக்கு என்ன ஊறுகள் விளை விளைவிக்குமோ என்ன கஷ்டத்தை உண்டு பண்ணுமோ தனியாக விட்டுட்டு வந்திருக்குமே யார் வந்து என்ன செய்வனோ என்ன கஷ்டம் நேருமோன்னு உலகத்தினுடைய விபத்துக்களை போக்கி சேமந்தர சுவாமிக்கு என்ன விபத்து வருமோனு இவர் விசாரப்பட்டு அந்த படப்படுப்புல மேலே அதி விரைவாக ரொம்ப வேகமாக வந்துட்டுருக்காராம் அப்படி வரும்பொழுது இந்த மலையினுடைய சிகரம் அப்படி அப்படி அப்படி நிமிர்ந்தார் சுவாமியினுடையதான வல கண்ணுலேருந்து சும்மா பீரட்டு அடிக்கிறது ரத்தம் இதான் மழை காலத்து பைப்பு மாதிரி மழை காலத்தில் பைப்பில் நிறைய ஜலம் வரும் நமக்கு அப்போ தேவையே இல்லை நாலு நாள் கழித்து தான் குளிப்போம் புளூர் தாங்காது அப்போ நிறைய வரும் கோடையில் மூணு தரம் குளிப்போம் பைப்பு ஆஃப் ஆகிடும் ஒரு டிராப்பு ஜலம் வராது இதெல்லாம் சோதனைகள் அப்படி இவன் பார்க்கின்ற காட்சியிலே பகவானுடைய லிங்கமூர்த்தியினுடையதான வலது நேத்தரத்துலேருந்து அப்படியே ரத்தம் நடுக்கம் ஏற்பட்டது உடலில் ஆஹா என்ன ஆபத்தோ தெரியலையே சுவாமிக்கு என்ன ஏற்பட்டதோனு எப்படி இந்த ரத்தம் வருதுன்னு தெரியலையே நடு நடுங்கினார் விரைந்து ஓடி வந்தார் ஓடி வந்து என்ன பண்ணினார் அப்படியே வராது ஒன்றும் பேசாத மகான்னார் வாயில் இருந்த ஜலங்கள்லாம் அபிஷேக தீர்த்தங்கள்லாம் கிழ போயிடுது ஆஹா என்ன இது விபத்துன்னு நினைச்சார் ஆபத்துன்னு நினைச்சார் தலை குலுங்கியது மலர்கள்லாம் அப்படியே தர தரனு கிழ உது இருந்த ஊன் தொன்னை என்ன பண்ணிட்டு திட்டுக்குன்னு இவருக்கு ஒரு அதிர்ச்சி ஏற்பட்ட உடனே துல்லிய உடம்பிலே அந்த மாமிச தொன்னை பளிச்சுன்னு நன்னடவும் ரொம்ப தூரத்துக்கு என்னடே செதறி விழுந்துடுத்தான் சொல்ற அறிவி வாயில் நன்னீர் சிந்திட கையில் ஊனும் சிலையுடன் சிதறி வீழ கொந்துளர் பள்ளி தாமம் குஞ்சி அலங்கள் நிலத்திடை பதைத்து விழுந்த தடானும் விழறார் பெரல்றார் விழறார் ஓடுறார் கண்ணை போய் ரெண்டு கையினாலே ஒரு கையை ஒரு கையால் அமைக்கினார் இரத்தம் வழிய ஆரம்பிச்சது இந்த கையையும் வச்சார் இதுல அதனுடைய வேகம் தாங்க இவர் கையெல்லாம் தழுறது இந்த உதரத்தினுடையதான படுவேகம் தல்றது அங்க ஓடினார் இங்க ஓடினார் இளைய பறிச்சார் கொடிய பறிச்சார் கசக்கினார் கண்ணில் வந்து பிழிகிறார் இந்த நாட்டு பச்சை வைத்தியங்கள்லாம் பண்ணி பார்த்தார் ஒண்ணுக்கு நிக்கல துடியா துடிச்சார் என்ன செய்வேன் எனக்கு உமக்கு மருத்துவம் செய்ய எனக்கு வகை தெரியலையேன்னு அழுத்தார் அவரோ பெரிய மருத்துவன் வைத்தியநாதன் பிறப்பு என்ற பிணிக்கே மருந்தாக இருக்கிறவன் இறப்பு என்ற நிலைக்கே மருந்தாக பிறப்பு அறுக்கு மருந்துனர் இப்படி இறப்பை ஒழுக்கி மருந்தேவர் இப்படியே அவருக்கு வைத்தியம் என்ன ஆரம்பித்தார் ஒன்று நிற்கலே பதைத்த உடனே அந்த உணர்ச்சியும் அவர் தான் கொடுக்குறார் ஆஹா டக்குன்னு ஒரு எண்ணம் வந்தது ஊனுக்கு நேர்ந்த இந்த ஊரு இந்த கண்ணுக்கு வந்த இந்த ஆபத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்த்தார் கண்ணுக்கு ஊறு நேர்ந்தால் கண்ணை அப்பணும் மற்றொரு கண்ணை கொடுக்கணும் அந்த காலத்திலேயே கண்தானம் பண்ணினவர் கண்ணப்பர் என்னைக்கு என்ன கண்தானம்னு ரொம்ப சிறப்பாக நடந்துட்டுருக்கேன் அப்போ வந்து கந்தானமணியினார் இதை முக்கண்ணனுக்கே கண்ணை கொடுக்குறாருவர் வலக்கண்ணில் பெருகும் உதிரத்தை நிறுத்த தன் வலக்கண்ணை பயர்த்து இடந்து அப்பிவிட்டார் ஒரு கனைப்பொழுது ஒத்தனையை ஆறு காக்கணும் அங்கே ஆறு கறத்துக்கு அப்படியே கண்ணை பயிர் அப்படியே சுவாமி கண்ணில் வச்சு விட்டார் பெருகி ஒரு ரத்தம் பளிச்சுன்னு நின்றுன்னா அந்த வழிஞ்ச சோடு கூட தெரியல பளிச்சுன்னு ஆயிடுத்து கண் தொடைச்ச மாதிரி சந்தோஷத்தில் கையை கொட்டுறார் குதிக்கிறார் சுற்றி சுத்தி வரார் குறிஞ்சி முத்தம் கொடுக்குறார் கண்ணை தடுவி தடுவி பார்க்கறார் இவர் முக்கண்ணன் கண்ணை தடவி பார்க்கறார் இவர் கண்ணு அப்பிய தடவி தடவி பார்க்குறார் தன் கண்ணில் ரொத்தம் வந்துன்ட்டுருக்கு அதை பற்றி கவலையே படலை இவர் கண்ணை தடவி பார்க்குறார் சிவகோச்சரி தன் கண்ணை தடவி பார்த்துட்டார் இருக்கான்னு இவர் நம்ம கண்ணையும் சேர்த்து பேத்து விட்டானா என்னன்னு நடுக்கம் இருக்குது பயமும் தொடுத்து சில பேர் யாராவது எதையாவது தேடிருப்பார் நம்மளுக்கு ஜாக்கிரதையாக இருக்கான்னு பேக்கெட்டில் கையை இழுத்து பாட்டுவோம் நல்ல வலை இருக்குது இருக்குது ஏன்னா அவனோட போச்சு திருட்டு வரல அந்த பையனு நாளைக்கு கொடுக்க போகிறார் இவர் பறி லோகத்தில் எது எது ஒன்றும் நிகழாதுன்னு சொல்ல முடியாது நமக்கு நடக்காதுன்னு சொல்ல முடியாது இல்லையா அதுபோல இவர் சிவகோச்சரி ஆச்சரியப்படுறாராம் சிவகோச்சரி இது என்ன இன்னும் பாரு என்பது போல சுவாமி என்ன பண்ணினார் இடக்கண்ணிலும் உதரப்பெருக்கத்தை உண்டு பண்ணினார் ஆனால் இப்போ முன்ன மாதிரி அடலை துவளலை சுத்தி வரலை மயங்கலை இனிமே எனக்கு நீர் என்ன வேணா பண்ணுவய்யா எனக்கு வைத்தியமன்றத்துக்கு வழி தெரிஞ்சு போச்சு இவருக்கு மருத்துவ முறை தெரிஞ்சு போயிடுதான் அதனால நான் இனிமே பயப்படவே மாட்டேன் அஞ்சுவனோ வந்தாலும் வந்தாலும் கொஞ்சமாக கண்ணை கண் அவருக்கு ரத்தம் வந்து ஒரு கண்ணை கண்ணை பெயர்க்க போனா அம்பாள் பார்த்தா உமா கருணாகரன் கருணாமூர்த்தினெல்லாம் எல்லா சொல்கிறா கருணை எங்கேயா எல்லாத்தையும் என்ன பண்ணி விட்டேன் எல்லாத்தையுமே கருணையெல்லாம் எங்கேயாவது தானம் பண்ணி விட்டேளா திருட்டு கொடுத்துட்டேளா அப்படின்னு கேட்டால் ஞான பூங்கோதைன்னு சொல்கிறேன் காலஹசீஸ்வருடைய ஒய்ஃப் அவளுக்கு பேர் ஞான பூங்கோதை அவன் கேட்டால் கருணை இல்லையா அவங்களுக்கு என்னடி சொல்கிறேன்னார் அவன் கண்ணை பேக்க போகிறான் பேசாமல் பார்த்து நினைக்கிறேன் அப்படின்னா வர ஆரம்பிச்சா இதை முதலே வலக்கண்ண போனே அப்பவே சொல்லாதோ ஏன்னா வல கண்ணு உங்க கண்ணு இது என் கண்ணுனாவும் ஈசனுடையதான இரண் அந்த நேத்திரம் பலபாக இடபாகம் அம்பாளுக்கூடையது இல்லையா அர்த்தாங்கியா இருக்கா சுவாமியுடைய அர்த்தநாரியா இருக்கான் சுவாமி இடபாகம் இவளுக்கு உடையது வலபா உங்க உங்க கண்ணை நீங்க என்ன வேணா பண்ணீங்க என் கண்ணை காமிஷா ஏய்யா அவனை பயமுறுத்தரை கருணாம்பிக்கை இல்லையா ஞானாம்பிகை இல்லையா தாயினுடைய உள்ளம் தவிக்கிறது அமுதவாக்கு நாக கங்கனர் கையில நாகத்தினால சர்ப கங்கணம் போட்டுருக்காராம் வள போட்டுருக்காருக்கு உண்டாடிதான் போட்டுப்பா அங்க ஆறு போட்டு உமையு போட்டு நாக கங்கணர்னாக்க அவருக்கு வேறு வளகலாம் எந்த செட்டியும் பார்த்து வலை வாங்கி போட போகிறார் அவர்கிட்ட இருக்கிறது தானே போடுவார் புளியாத்தில் எத்தனை பவுன் போட்டால் போடணும் இல்லை இல்லை இவருக்கு நிறைய பாம்பு போட்டா பவுன் இல்லை இந்த பொண்ணுக்கு பாம்பு தான் போட்டார் நாக கங்கணர் கரம் உடனே அவர் அமுத வாக்குன்னார் இப்போ ஏற்பட்ட வாக்கு அமுத வாக்கு கண்ணப்பா நில்லு நில்லு கண்ணப்பா நல்ல கண்ணை பறித்திடாதே நல்ல கண்ணப்பா கண்ட உடனேயே என் கண்ணை கண்டு உன் கண்ணை எனக்கு தருகின்ற நிலை ஆறு நாளில் வந்துடுச்சு என்ன அர்த்தம் நீயும் நானும் ஒன்றாகி போனோம் சிவன் வேறு அன்பு வேறு என்று இல்லாமல் அன்பும் சிவமும் ஒன்றே ஆயிடுச்சு இந்த நிலையில் உன் கண் எத்தகைய கண் நல்ல கண் நல்லவா உயர்ந்த கண் நல்ல கண்ணை பறித்திடாதே நீ அந்த கண்ணை போயிடுச்சின்னா எனக்கு மனசு தாங்காதடா நமக்கு மனத்திற்கு துயர் கொடாதே அப்படிங்க அடுத்த நிமிஷத்தாலே நில்லுன்னு விட்டாராம் கண்ணப்பா நில்லு அப்படின்னா ஸ்வஸ்தமாகி எனக்கு கண் பளிச்சுன்னு ஆகிடும் நீ எந்த கண்ணால் இடா பார்ப்பேன் நாளைக்கு சொல்லுவோம் இந்த பரமேஸ்வரன் சிவபூஜையே கூடாது சார் அவன் கண்ணுக்கு அது மூக்கு எல்லாத்தையும் வாங்கிட்டு விட்றான் அப்படின்னு நான் பேர் சொல்லப்படாதே கொடுக்கின்றவனே தவிர எது ஒன்றையுமே இறைவன் எடுக்கின்றவனோ தடுக்கின்றவனோ கிடையாது அவன் கொடுப்பான் யார் எதை கேட்டாலும் கொடுத்துருவான் அப்பேற்பட்டதான அந்த பகவானுடைய அருகிலே கண்ணப்பன் நிற்கின்ற பேரு பெற்றத்தை ஆதிசங்கரர் நினைந்து நினைந்து உருகினார் இந்த பக்தி என்பது எத்தகையது வருணிக்க முடியுமா இந்த பக்தியை ஒரு ஒருவருக்கு சொல்லி விளக்க முடியுமா இல்லையா அவருக்கு உணர்த்த முடியுமா இது என்ன சாமான்யமான பக்தியா இப்படி ஒரு பெரும் பக்தி யார் அதுவும் ஒரு வனச்சரன் காட்டிலே நடமாடக்கூறியவன் அவன் வந்து காட்டில் காலை வச்சு உனக்கு இத்தனை காரியங்களையும் செஞ்சிருக்கான்னு சொன்னால் இந்த பக்தி எப்பேற்பட்டதான பக்தி இதை யாராலும் செய்ய முடியாது மாதா பசுபத்தே அங்கு திவ்ய அபிஷேகாய் மாவியாராய கிம் பக்திங்குற ஒரு வனச்சரனுடைய ஒரு வேடனுடைய பக்தி எப்பேற்பட்ட பக்தி தெரியுமா இது சாமான்யமான பக்தி இல்லை இது வேடன் எச்சிலையே தூய நீராட்டுதலாய் விட்டீலையே தூய நீராட்டுதலாய் அரண் அபிஷேகம் செய்யும் பல்லால் படித்து மென்று பக்குவப்படுத்திய பின் பல்லால் பக்குவப்படுத்திய பின் நிவேதனம் வைத்த இரச்சியையும் கங்காதரன் கங்காதரன் நம பார்வீபரமாதீவ நயன தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்ப்பரிய தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் பஞ்சம் இல்லா இனம் தரும் நல்லனை எல்லா தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குடலால் அபிர